ஒன்று ஈஸ்வரன் ஜீவன் ஈஸ்வரனுக்கு ஜீவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டவர்கள்தான் ஏதுவாக இருக்கிறது ஜீவனுடைய சிறட்டிகள் உலக விவகாரங்களில் பிறவிகளை செணிப்பிக்கக்கூடிய இருக்கின்றன அப்படி சொல்லும்பொழுது ஈஸ்வரன் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்வான் என்று சொன்னால் சிலரை என்ன பண்றாரு சிலரை வாழ்விக்கிறான் சிலரை என்ன பண்றாரு கோபிக்கிறான் அது எதனால் அப்படின்னு கேட்கும் பொழுது ஈஸ்வரன் சிலரை கோபிக்கிறான் தண்டிக்கிறான் என்று சொன்னால் அது கூட அவர்களை நல்வழி வரச் செய்வதற்காக செய்யப்படும் தண்டனை கூட கருணை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈஸ்வரனை நெருங்கியவர்களுக்கு அவன் அருள் செய்கிறான் ஈஸ்வரனை நெருங்காமல் தள்ளி நிற்பவர்களுக்கு அவன் அருள் செய்வது கிடையாது எதுபோல என்றால் கற்பக கணல் புனல் இந்த மூன்றும் தன்னை நெருங்கியவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் தருவது கற்பக மரம் தன்னை நெருங்கியவர்களுக்கு வெண்மையை கொடுத்து சீதத்தை போக்குகிறது புனதானது தன்னை நெருங்கியவர்களின் தாகத்தை நீக்குவதைப்போல ஈஸ்வரனை அண்டியவர்களுக்கு அவன் ஒரு பொழுதும் எனது கைவிடுவது கிடையாது அவர்களுக்கு வேண்டியவற்றை அருள் செய்கிறான் என்று சொல்லி நிரூபிக்கிறார் அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஒன்று இந்த ஞானம்தான் வருவது எப்படியெனில் விசாரத்தால் வந்தடைந்திடும் இருபத்தி ஒன்னாவது கேள்வி இந்த ஞானம்தான் வருவது எப்படி அது ஒரு கேள்வி கேள்வி என் இருபத்தி ரெண்டும்தான் ஏது அது ஒரு கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ான் நின் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான் எவன் சித்து எது சடம் எது இரண்டும் கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாவுதல் பகர் விசாரம் அது ஆகும் விசாரம் இந்த ஞானம் தான் வருவது எப்படி என விசாரத்தால் வந்தடைந்திடும் கேள்விக்கு பதில் அப்படியா எடைவிடாத விசாரம் அப்ப மற்றவர்கள் எல்லாம் விசாரம் செய்யாமலா இருக்கிறோம் எல்லாரும் விசாரம் செய்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட விசாரம் தான் செய்கிறோம் இடைவிட்ட விசாரம் தான் செய்கிறோம் முப்பத்தொன்னேதி மத்தியானம் சாப்பா சாப்பிட்ற வரைக்கும் விசாரம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிதி வித்தியாசம் அப்புறம் என்னென்ன வேலையோ என்னென்ன இருக்கோ அதுப்போ அவரவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க சபைகள்ல அந்தந்த வார வகுப்புக்கு அப்பப்போ போறது தான் அப்புறம் டிமிக்கு அந்த ஆச்சாரியார் அவர் கொஞ்சம் புலம்பி சத்தம் போட்டு பேசி தாஜா பண்ணி கூப்பிட்டா அவரை போறதுதான் இடைவிடாத விசாரம் ஆனா வேதாந்தம் சொல்ற விசாரம் எப்படி இருக்கணுமா இடைவிடாத விசாரம் பரிசைக்கு தைலதாரை போல தைலத்தின் ஒழுக்கு போல இந்த பரிசைக்கு படிக்கிற பையன் என்ன பண்ணுவாங்க அந்த மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒண்ணுக்கு பத்து விட்டுருவாங்க சொல்ல தெரியாது அப்ப தொடர்ந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க திரும்ப திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்முடைய நோய் எதுன்னு சொன்னா மரதி பிரமாதோ பிரமாதோவை மிருத்யோ மரதியே மரணம் நமக்கு மறதி தான் இந்த ஜீவாத்மாவின் மரணம் எதை பற்றிய மரதி நான் சச்சித்தானந்த ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபத்தை பற்றிய மரதி அப்போ அந்த மறதியை நீக்கணும்னா எப்போ பார்த்தாலும் என்னோட ஸ்வரூபத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும் கொண்டே இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஞானம்தான் எந்த ஞானம் ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் தன்னை பற்றிய ஸ்வரூப ஞானம் இந்த ஞானம்னு என்னது தன்னை பற்றிய ஸ்வரூப ஜானம் தன்னைத்தான் போதம் மாறாயும் தன்னை தான் அறியும் அவ்வளவும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே அந்த ஞானம் முதல்ல உபதேசம் சொன்னம் ஆராயும் அறியும் அவ்வளவும் தானே அந்த ஞானம் வருவது எப்படி எனில் எடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் இப்ப நமக்கு சிரமண மனநாதிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானம் இருக்கிறது நான் நிலையானவன் நான் அழியாதவன் நான் அறிவே வடிவமானவன் நான் சாட்சியே ஆனவன் நான் ஆனந்த வடிவமானவன் இதெல்லாம் இப்போ இருக்குது ஆனால் எப்படி இல்லைன்னா எடைவிடாமல் இல்லை எடை விட்டு எடை உலக உலக வாசனைகள் உலக விவகாரங்கள் எல்லாம் வந்து வந்து போய் இடையில எதுவும் சேர்ந்துக்கிறது இந்த எண்ணம் வருது அச்சுமா அச்சுமா அந்த பிளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இடையிலடைய ஆனா இந்த ஞானம் வர வேண்டும் என்றால் பிரம்ம ஜானம் வர வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமா நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் எடைவிடாமல் இருக்க வேண்டும் அதுக்கு நிதித்தியாசனம் பேர் அந்த தெளிதல் அப்பதான் நிக்கும் எப்படின்னா இந்த உடம்பு நான்றது நாம ஞாபகப்படுத்திட்டு இருக்கோமா இல்லை தானாகவே இதை பற்றி எண்ணம் நல்ல இப்படி யாராவது இங்க கிராஸ் பண்ணிட்டு போய் அவங்களுடைய துணி நமக்களை பற்றிச்சனாலே என்ன பண்றான் பார்வையே வித்தியாசமா இருக்கு அப்ப இந்த உடம்பு சம்பந்தமான தர்மங்களை நாம் வந்து இது நான் உடம்பு என்பதை மிக பெற்றிருக்கிறோம் ஒரு ஆல்பத்தை நாளைக்கு மீனா சுந்தரம் பாடம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் போட்டு எல்லோரும் கொடுப்பார் காமிப்பார் காமிச்ச உடனே இப்போ போனால் விட்டு கூட நடந்த பூமி பூஜை சாமிகிட்ட ஒரு ஆல்பமாக காமிச்சார் இப்போ அது எனக்கு சாமி காமிக்கிறாங்கன்னு வாங்கி என்ன பண்ணுவேன் வேலை பொருட்டி பார்ப்பேன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்போ அதுல ஒவ்வொரு போட்டோவிலையும் யாரு இருக்கணும் நான் இருந்தா அதை நிறுத்தி பார்ப்பேன் இல்லா வேகமா போற புரியுதா அது எப்படி இருக்கு அப்ப நான் யாருன்றது இயல்பா இருக்கு நான் அந்த உருவம் நாமம் அந்த ரூபம் புரியுதா அந்த போட்டோல நான் இல்லவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் ஆஹ் மீனா சுந்தரம் ஐயா நீங்களே வச்சுக்கோங்க இதை வச்சு எனக்கு என்ன புரியதாச்சும் அப்போ என்ன வேணும் அதில் நான் இந்த நாமரூபம்தான் என்பதில் மிக இயல்பாக இருக்கிறோம் நான் சாட்சி நான் சச்சித்தானந்த பிரம்மம் என்பதில் அதுவோடு இயல்பாக இருக்க முடியுமா அப்படி இயல்பாக இருக்கிறதுக்கு தான் நிதித்தியாசனம் பேர் அதுக்கு தான் என்னென்னு பேர் நிதித்தியாசனம் அதுக்கு முயற்சி அதாவது இடைவிட்டா கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கணும் ஆனா அதிகப்படியான நேரம் எது நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கேப் போட்டா திரும்ப ஒரு முயற்சி பண்ணி அதை கோர்த்துக்கணும் அவ்வளவு தெளிவு சரி எதனால வந்துடும் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் நாம காண அந்த இந்திரியங்கள் மூலம் கோச்சரப்படக்கூடிய இந்த உலகத்தினை விஷயப் பொருள்களாலான இந்த உலகினை அந்த ஸ்பர்ஷிக்கும் பொழுது அதோடு என்னது மோகம் ஏற்படும் பொழுது அதாவது காது சப்தத்தை என்ன பண்ணுது தொடர்பு கொள்ளுது இல்லையா அந்த ஒவ்வொரு மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து கவுண்டேய அந்தந்த தன்மாத்திரைகள் அந்தந்த விஷயங்களோடு என்ன பண்ணிக்கிறது ஸ்பர்சனம் பண்ணுது தொழுது ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுது அந்த தொடர்பு ஏற்படும் பொழுதே என்ன பண்ணிக்கணும் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் அப்பயே என்ன சேர்ந்துடணும் அது அல்ல நான் அது அல்ல அப்ப இந்த கேட்குது இல்லையே காது கேட்குது சப்தம் அதுல ஸ்பர்சிக்கப்படுது காது கேட்குது இந்த சப்தமும் நான் அல்ல கேட்பா இந்த சப்தம் வந்து உள்ள வந்து எண்ணங்களாக மாறி உள்ள பதியுது இதுவும் நான் அல்ல ஆனால் இதற்கு ஒளி கொடுக்கக்கூடிய அறிவே நான் என்னுடைய ஒளியில் என்னுடைய அறிவு ஒளியில் இந்த காது என்ன பண்ணது கேட்கும் தன்மையை பெற்றிருக்கிறது இந்த காதிற்கும் நான் காதாக இருக்கிறேன் கண்ணு நேத்திரம் என்ன பண்ணது ரூபங்களை பார்க்கிறது நிறங்களை பார்க்கிறது அதோடு ஸ்பர்ஷம் பட்டு எண்ணங்களாக உள்ளே அந்த கரணத்தில் என்னாவது பதியும் அப்போ என்னது நான் இந்த நிற ரூபமும் கிடையாது நிறங்களும் கிடையாது அதை பார்க்கக்கூடிய நேத்திர இந்திரியமும் நான் கிடையாது இவ்விரண்டும் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்வதற்கு நான் அறிவாக இருக்கிறேன் என்னுடைய அறிவின் வெளிச்சத்தில் தான் இவ்விரண்டும் என்ன இருக்கு ஒன்றை ஒன்று ஸ்பர்சிக்கின்றன இப்படி ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் அதனுடைய விஷயங்களோடு அவை தொடர்பு கொள்ளும் பொழுது இது நான் அல்ல அந்த அங்கே ஆபாச ஜீவனுக்கு அங்கே வேலையே கொடுக்காம அவரை எங்கேயே நிப்பாட்டிக்கிறோம் அவர் தொடங்கின இடத்திலேயே நிப்பாட்டிக்கிறோம் உதித்த இடத்திலேயே அவரை ஒடுக்கிவிட வேண்டும் விருத்தி வெளியே போயிட்ருக்கு விஷய பொருளுடைய குறித்த விருத்தியை வெளியே போயிட்டுருக்கு ஆனால் அவரோடு சேர்ந்து யாரும் வெளியே போகக்கூடாது ஆபாச ஜீவன் என்ன பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாது அவரை எங்கேயே நிறுத்திக்கின்றோம் அந்தமுகமாக நிறுத்திக்கின்றோம் அவரை உள்முகமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அவரை நிறுத்துறதுக்கு எது பயன்படுது விசாரம் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைத்திடும் இந்த விஷய என்பது நான் ஆத்மாவாகிய என்னுடைய ஒளியில் பிரகாசிக்கின்றன இல்லாட்டினா அதற்கென்று சொந்தமாக இருப்புத்தன்மை என்ற ஒன்றே கிடையாது அப்போ எப் எப்பொழுதும் இருக்கின்ற அறிவே நான் இவையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அந்த கடலிலே அலை எழுந்து அடங்குவது போல கொஞ்ச நேரத்தில் இருந்து இல்லாமல் போகக்கூடியது என்னில் தோன்றி எண்ணில் இருந்து எண்ணில் ஒடுங்கக்கூடியன அப்போ யாருக்கு அங்கே வேலை இல்லை ஆபாச ஜீவனுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே புறப்படக்கூடாது அவர் புறப்படலைன்னு சொன்னாலே உலக விஷயங்களில் இன்ட்ரெஸ்டே வராது ஆபா சஜீவன் வெளியே வந்தால் அவர்தான முதலாளி இந்த இந்த உடம்புன்ற வியாபாரத்தை முதல் போட்டு இவ்வளவு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவர் யார் முதலாளி யார் ஆபா சஜீவன் நிறைய லோன் வாங்கியிருக்காரு நிறைய பணமும் முதல் போட்டிருக்காரு ஒரு வியாபாரத்தை தொடங்கியிருக்காரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நொடிச்சும் போயிருக்கு ஆனாலும் இதை எப்படியாவது நல்லா நடத்திடலாம்னு ஒரு நம்பிக்கை கூட என்ன பண்ணிட்டு இருக்கார் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு அப்ப அவர் ஆரம்பத்திலேயே உள்ளேயே நிறுத்திட்டோம்னு சொன்னா முதலாளி வெளியே வரலன்னா மற்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது அவங்க அவங்க தாங்கள் தங்களுடைய இருப்புத்தன்மை அவர்கள் உணரவே மாட்டார்கள் மற்ற மற்ற தொழிலாளிகள்ன்றது யார் யாரெல்லாம் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அந்தக்கரணம் பஞ்சகர்மேந்திரியங்கள் புராணங்கள் தூளசரீரம் சப்த தாதுக்களால் தூளசரீரம் எல்லாம் இவையெல்லாம் இல்லைன்னா இந்த காணக்கூடிய பஞ்சபூத மகா பஞ்ச மகாபூதங்களாலான இந்த உலகம் இது எதுலேயுமே எனது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதில் ஒரு பெரிய ஆர்வம் இல்லாமல் போய்விடும் பிரச்சனை வந்து பஞ்சமகாபூதங்கள்ல இல்லை யானேந்திரியங்கள் இல்லை கர்மேந்திரியங்கள் இல்லை அந்த கர்ணத்தில் இல்லை பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது இந்த முதலாளி வந்து இந்த வியாபாரத்தில் தொடர்பு கொண்டு சதா அதில் லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு கணக்கெடுத்துக்கிட்டே இருக்காது அதனால தான் பிரச்சனை அவரை எங்கேயே நிறுத்திக்கிறனும் தொடங்கின இடத்துலையே நிறுத்திக்கணும் அவர் வெளியே வரக்கூடாது அதுக்கு எது உதவி செய்து இடைவிடாத விசாரம்தான் இடைவிடாத விசாரம் நான் சச்சித்தானந்த பிரம்மமாக இருக்கிறேன் நான் அறிவே வடிவமாக இருக்கிறேன் நான் நித்தியமாக இருக்கிறேன் நான் அழியாதவனாக இருக்கிறேன் நான் சற்பொருளாக இருக்கிறேன் நான் ஏகமாக இருக்கிறேன் நான் வியாபகமாக இருக்கிறேன் எதெல்லாம் விதி குணங்கள் நம்ம பிரம்மத்தின் லட்சணம் நம்ம இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அபிரமம் நித்தியம் வியாபி ஆன்மா அப்படின்லாம் படித்தோம்ல இதுகளை எல்லாத்தையும் எங்க பொருத்தி பார்க்கணும் இந்த ஆத்ம விசாரத்தில் பொருத்தி பார்க்க வேண்டும் பஞ்ச கோஷங்களை விவேகம் செய்து பார்க்க வேண்டும் மூன்று சரீரங்களை விவேகித்து பார்க்க வேண்டும் மூன்று அவஸ்தைகளை விவேகித்து பார்க்க வேண்டும் மூன்று அபிமானங்களை விவேகித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விருத்தி எழும்பொழுதும் அங்கே யாரை தட்டி விட்டுறணும் ஜீவனை வெளியே வராமல் தட்டி அவர் தட்டி வைக்கிறதுக்கு எது பயன்படுது விசாரம் பயன்படுகிறது அவர் வரலேன்னு சொன்னாலே மற்றவங்களுக்கெல்லாம் முதலாளி இல்லாட்டினா வியாபாரம் நொடிச்சு போயிடும் வியாபாரம் வெளியே கருவிகரணங்கள்லாம் வெளியே போகும் ஆனால் வர்றப்ப நஷ்டத்தோட ஒரு ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு வியாபாரம் நடக்காது விசாரான் ஏதெனின் எப்படி செய்யணும் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான்யவன் சித்தியது ஜடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாவுதல் பகர் விசாரமது ஆகும் தீரா தீராது திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டே இருக்கணும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் விசாரம் எப்படி ஆராய்ச்சி செய்யணும் மனம் முதலான சரீரத்தில் இந்த நான் எவன் சித்தியது ஜடம் எது சரியா நான் யாரு நாமரூபம் கிடையாது அறிவு சித்தியது அதுவே நான் ஜடம் எது அது அல்லாத மற்ற பொருள்கள் மற்ற பொருள்கள்னா மனது மனதுக்கு சித்து சைதன்யம் இருக்கிறது போல தெரியுது அப்போ மனதினுடைய இயல்பு சைதன்யம் அல்ல சைதன்யம் இருப்பதனால் மனம் இயங்குவது போல தெரிகிறது மனதில் எண்ணங்கள் எழுவது போல தெரிகிறது இதனுடைய பிரசன்ஸில் அங்கே வந்து மனம் ஒரிஜினலாக எந்திரிச்சு நடமாடுற மாதிரி காட்டுது அப்போ விசாரம்தான் ஏதெனில் மனாதியாம் சரீரத்தில் இந்த நான் எவன் சித்தியது ஜடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது சித்தும் ஜடமும் ஒன்னா கூடிருச்சுன்னா என்ன நடக்குது வியாபாரம் நடக்குது வாழ்க்கை இரண்டும் ஒன்றா கூடும் பந்தம் பந்தம் அப்புறம் வீடு இரண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டோம்னா வீடு பிரிக்கிறதுனா பிசிக்கலா ஒன்றையும் இரண்டையும் தனித்தனியா பிரிக்கிறது இல்லை அறிவுபூர்வமாக வேறு என்று உணர்தல் நான் சித்து ஒடிவுமானவன் என்னை அடுத்த மற்ற எல்லாம் மனாதியான் சரீரம் எல்லாமே ஜடம் அப்படின்னு தெளிவாக உணர்தல் வீடு ஏது என உஷாவுதல் பகர் விசாரம் ஆகும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம உருவத்தை பார்க்குறப்ப ஆயிரம் எண்ணங்கள் எழும் என்ன ஆயிரம் எண்ணங்கள் நாம் எப்படி பறந்தோம் எப்படி வளர்ந்தோம் என்ன செஞ்சிகிட்ருக்கோம் நம்மளை பற்றிய ஒரு பயோடேட்டாவே கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம உருவத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்துடும் கொஞ்சம் அப்படி வர்ற எண்ணத்தை நிறுத்தி என்ன சொல்லணும் இப்போ முன்னாடி இருக்கிறவர் ஒரு ராமசாமின்னு வச்சுங்க அப்பா ராமசாமி நீயே ஏதாவது சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் நாமரூபம் உன்னுடைய பிரதிபிம்பம் இப்போ எதுல தெரியுது கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பத்திற்கு ஒரு பிரதிபிம்பம் ஆனால் அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஊரிப்போ அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கு அது சின்ன குழந்தையா இருக்கிறப்பையும் நம்ம கண்ணாடியை பார்த்துருக்கோம் சீவி இருக்கோம் சிங்க அரிச்சிருக்கிறோம் வாலிப பருவத்திலையும் பார்த்துருக்குறோம் கொஞ்சம் அப்படியே முடியெல்லாம் கொட்டி வழுக்கைய போனப்பையும் பார்த்துருக்குறோம் நிறைச்ச முடி வந்த பின்னாடியும் பார்க்குறோம் எல்லாம் பார்க்கறப்பையும் நமக்கு அந்த அந்த பிரதிபிம்பத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த அபிமானம் குறைஞ்சிருக்கான்னு சொன்ன குறையவே இல்லை ஏன் அது நான் அது என்னது அது நான் அப்படின்றதுனால இப்ப என்ன சொல்லணும் அது ஜடம் அது நான் அது என்னது ஜடம் ஏன் ஜடம் அறிவாகிய நான் இருப்பதனாலே இவை ஒளிர்ந்து கொண்டு என்னுடைய முன்னிலையில் இவை எல்லாம் இருப்பது போல தென்படுகின்றனவன் நான் அழியாதவன் இவை எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஏன் கொஞ்ச நேரத்தை அழிஞ்சதுக்கு என்ன ஆதாரம் அணு ஒரு பிராக்டிக்கலா ஒன்னு காமிக்கலாம் என்னது அழிஞ்சு போச்சுன்றதை காட்டணும் சிறு குழந்தையா இருக்கிறப்ப எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு நம்ம நமக்கே விவரம் தெரியாமல் நம்ம டேபிளில் போட்டு நம்மளை ஒரு படம் எடுத்துருப்பாங்க எல்லா வீட்லேயும் எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இடுப்பில் என்ன மட்டும் போட்டு அந்த ஆமாம் அம்மா அம்மா அப்பாவுக்கு அது ஒரு ஆசை குழந்தைய அப்படி எடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு படம் எடுத்திருப்பாங்க அதுக்கடுத்து நாம் குழந்தைய இருக்கிற சமயம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்போ ஒரு தடவை எடுத்துருப்பாங்க ஸ்கூல் போகிறப்ப எடுத்திருப்பாங்க அப்புறம் ஏற காலேஜ் படிக்கிறப்ப அப்புறம் கல்யாணம் முடித்தப்போ க அப்படியே கொஞ்சம் வயசானப்போ எல்லாம் வரிசையாக படம் எடுத்துருங்க எல்லா படத்தையும் அடுத்து அடுத்து அடுத்து ஒன்று எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் என்ன இல்லை ஏதாவது ஒற்றுமை இருக்கா ஆ இந் ஆனால் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாரு தன்னுடைய நண்பர் வந்த உடனே நண்பர் காமிக்கிறார் பாருங்கள் பாருங்கள் தனியான பாருங்கள் இது நான் தான் இது பாருங்க நான் தான் நான் தான் நான் தான் எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் எல்லாத்துலையும் என்ன சொல்றான் நானு நான் நான் அந்த நானுன்றது ஒன்னா இருக்கு படம் பூரா எப்படி இருக்குது அதுதான் வேறாந்தவங்க சொல்லுது நான் நான்னு சொல்ற அந்த பொதுவானதை வச்சுக்கப்பா இந்த வேறான தூளை விஷயத்த பூராத்தி என்ன பண்ணிரு ஆனால் சொல்றது நான் நான்னு சொன்னா கூட அந்த படத்துல அந்த இந்த தூளை சரீரம் தான் நான்னு இருக்கு அது பூரிப்பா சொல்றேன் சந்தோஷமா சொல்றான் அப்போ ஜடம் அது ஜடமாக இருப்பதனால மாறிக்கொண்டே இருக்கிறது அது ஜடமாக இருப்பதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போகக்கூடியது நேற்று இந்த படம் முதல்ல எடுத்ததுக்கு முன்னாடி காலத்தில் அது இல்லை இன்னங்கள் இந்த படங்கள் ஒரு ஒரு இருபது படங்கள் சீரியலாக எடுத்திருக்கோம் சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் அத்தனை படங்களையும் ஒன்று போல அப்புறம் இந்த படங்களை எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி மொத்தமாகவே இல்லாமலே போய்விடும் கடந்த காலத்திலையும் இல்லை எதிர்காலத்திலையும் ஒன்றுபோல இல்லை மாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லை ஆதாவந்தே வர்த்தமானே அப்படி தத்ததா யார் சொல்கிறா நான்கு ஊக்கிய காவிரியில் கடந்த காலத்திலும் தொடக்கத்திலும் இறுதியிலும் எது ஒன்று இல்லையோ அது நிகழ்காலத்திலும் அப்படியே நிகழ்காலத்திலும் இல்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் இது தூளமா பார்க்கிற உடம்புக்கே பிடிக்கும் சூட்சமா சொல்றப்ப மனதின் விருத்திகள் மனதின் விருத்திகள் தொடக்கத்துல மனதுல அந்த எண்ணம் இல்லை இப்ப அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணம் இல்லாமல் போயிரு காலையில் எழுந்திரிக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் வாட்ரு ஹீட்ரு ரிப்பேர் பண்ணி தண்ணி வந்துடுச்சு பக்கெட் பக்கெட்டாக பிடிச்சி நல்லா குளிச்சிக்கலாம் அப்போ சந்தோஷமாக இருக்குது காலையில் எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கு ஆனால் மணி ஆறை முக்கால் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன் ஸ்லாஸுக்கு போகணும் போகணும் ஒன்றரை மணி நேரம் அசையாமல் உட்காரண்ணா அப்போ அந்த காலையில் இருந்த சந்தோஷம் இப்போ என்ன போயிடுச்சு க்ளாஸ்லையும் ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக பாடத்தை முடிக்கிறாருன்னா ஒரு பத்து நிமிஷம் இழுத்து தான் முடிக்கிறார் அங்கே போய் உட்காந்தோம்னா அங்கே அவங்க எடுத்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆகுது சும்மாவாக இருக்குது ஐயோ நேரம் ஆகுது நேரம் ஆகுது நேரம் விருத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எரிச்சலாக இருக்குது அங்கே போய் இட்லியை பார்த்தாச்சு சட்னியை பார்த்தாச்சு அப்பா அது எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் எந்த கவலையும் இல்லை சாப்பாடு சாப்பிட்டாச்சு தண்ணி குடித்தாச்சு இப்போ எப்படி இருக்கு அந்த அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரம் அந்த கோவம் என்னாச்சு ப போடுச்சு அப்புறம் அடுத்து ரூமுக்கு போனோமா தேனை போட்டோமா அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த நேரம் பார்த்து யாராவது சந்தேகம் கேட்க வந்தாங்கன்னா கொஞ்சம் இருங்களேன் நல்லா கிளாஸ்ல பாத்துக்கலாம் புரியுதா இல்ல உங்களை விட்டாளை முடியாது இப்பதான் கேட்கலாம்னு வந்தேன்னா கொஞ்சம் ரெண்டு புகழ் சொன்னாங்கன்னா அப்ப எந்திரிச்ச உட்கார்ந்துக்கிற அப்படிதான் போல ஒரு நல்ல வாத்தியாரு கிடைக்காது நீங்கதான் நல்லா பாடம் சொல்றீங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுலயே நீங்கதான் நல்லா சொல்றீங்கன்னு சொல்லிச்சாங்க படக்கு நிர்ந்திரிச்சு உட்காந்தாச்சு ஏன் சொல்கிறாங்கல்ல அப்புறம் உட்காந்து கஷ்டம்தான் இருந்தாலும் சொல்லிட வேண்டியதாக சொல்லிட்டு அப்புறம் தூக்கம் இப்படி இந்த விருத்திகள் எப்படி என்ன ஆகிக்கிட்டே இருக்கு சந்தோஷம் துக்கம் சந்தோஷம் துக்கம் மாறிக்கிட்டே ஒரு விருத்தி ஒன்று போல இருக்க மாட்டேன் அந்த மாறிக்கொண்டே இருக்கிற அத்தனைக்கும் பின்னாடி இருந்து ஒரு அறிவு ஒன்று விளக்கு போட்டுக்கிட்டே இருளக்கி வைத்துக்கொண்டே இருக்கிறது அந்த மனத்திற்கும் மனத்தாயிருக்கும் மனமாய் இருக்கக்கூடியது புத்திக்கும் புத்தியா இருக்கக்கூடியதை நான் அதுவே நான் தூளத்துல மாறிக்கொண்டிருக்க தூளங்களையும் பார்க்கும் பொழுது மாறாத இதை இந்த தூளத்தை நான் என்று சொல்லக்கூடிய அறிவிற்கே மாறி மாறி இருக்கக்கூடிய மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தூள சரீரத்தை காட்டி இது நான் இது நான் இது நான் என்ற அறிவாக மாறாமல் விளக்கி கொண்டிருக்கக்கூடியது அறிவு நான் அதுபோல் எண்ணங்கள் இன்பதுன்ப அனுபவங்கள் மாறி மாறி வரக்கூடிய எண்ணங்களுக்கு மாறாமல் விளக்கி வைத்து அறிவு நான் அது தொடக்கத்திலும் இந்த தூள சரீரங்களோ அல்லது சூக்ஷ்ம விருத்திகளோ எண்ணங்களோ தொடக்கத்தில் இல்லை இறுதியிலும் இல்லை இடையிலும் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆகவே இவற்றின் இருப்புத்தன்மை என்பது பொய் அவை உண்மையில் இல்லவே இல்லை மாறாக இருப்பது யார் யார் சித்து நான் இந்த நான் இந்த நான் சித்து இந்த நான் ஜடம் கிடையாது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் இந்த இரண்டையும் சித்தையும் ஜடத்தையும் சேர்த்துட்டேங்கன்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு போயிட்டுருக்கோம் ரெண்டும் சேர்ந்தா வாழ்க்கை பந்தம்னா என்னது வாழ்க்கை திருமணத்தை கூட திருமண பந்தம் தான் வச்சுருக்க திருமணத்தை என்ன சொல்றாங்க திருமண பந்தம் இரு வீட்டார் அழைப்பு அப்படிதான் இருமை பந்தம் தனியாக இருக்கிறதுக்கு பத்திரிகை யாரும் அடிக்க மாட்டா நாம் சாமி யாராவது சொல்லி பத்திரிக்கை யாராவது அடிச்சாங்கன்னா யாராவது வாங்கி பார்ப்பாங்களேன் நான் வந்து துறவியாக போகிறேன் எல்லாரும் வந்து வாழ்த்துங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கை அடித்தா யாராவது வந்து வாழ்த்துவாங்களா ஜெயின மதத்தில் கவனத்தில் இருக்க அப்போது நல்லவே நம்ம இதில் யாரும் சொல்லித்தரல ஆமாம் மடாதிபதிகள் பட்டாபிஷேகம் மட்டும் செய்வாங்க ஆனால் துறவரம் என்பது மற்ற உலகத்தார் பார்க்காமல் அது தனியாக கங்கையாற்றங்கரையில துறவர தீட்சை மகா சிவராத்திரி அப்ப தீட்சை கொடுக்கிறப்ப உலகவரெல்லாம் அதை என்ன பண்ண மாட்டாங்க அவர்களுடைய கண்களுக்கு தென்படாமல்லாம் செய்யறாங்க அப்ப இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது அப்ப பந்தம்ன என்ன சித்தும் ஜடமும் சேர்ந்து பந்தம் அதுதான் வியாபாரம் உலக வியாபாரம் அதுதான் ஜீவிதம் அதுதான் வாழ்க்கை அதை பிரித்து விட்டுக்கிட்டே இருந்தா வீடு ஏது சித்து வேறு ஜடம் வேறுன்னு பிரிச்சுக்கிட்டே இருக்குதுக்கு வேற விசாரம் பிரிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளோதான் நிற கொஞ்சம் எப்பவும் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துருவாங்க தானே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி ஆம்பளையும் போய் கோர்ட்டில் கேஸ் கொடுக்குது பொம்பளையும் போய் கேஸ் கொடுக்குது அப்போ ஜட்ஜி என்ன பண்ணுவார் சும்மா ஒரு ஆறு மாதம் சொல்லி பார்ப்பார் கவுன்சிலிங்க்கு ஆள் வச்சு பார்ப்பார் என்னமோ சொல்லி பார்ப்பார் எதுக்கும் கேட்கலைன்னா ரெண்டு பேருக்கு என்ன கொடுத்துருவார் டிரைவர்ஸ் கொடுத்துருவார் நாம் அப்போ ஆத்ம விசாரம் தான் கோர்ட்டு இருக்கணும் வாதாடிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் நமக்கு என்ன கிடச்சிரும் வெடிவு காலம் கிடச்சிரும் இடங்களிலிருந்து நிரந்தரமாக விடுபடக்கூடிய தன்மை ஏது என உசாவுதல் பகர் விசாரம் ஆகும் அப்போ விசாரம்தான் நமக்கு ஆதாரம் அதுலேயும் நம்முடைய வேதாந்த வேதாந்த அபியாசத்தில் அத்வைத வேதாந்த அபியாசத்தில் ஆத்ம விசாரமே பிரதானம் சிலர் கேட்குறாங்க சாமி நீங்கள் என்ன மாதிரி சாதனைகள் செய்கிறீங்க கேட்பாங்க எங்களுக்கு பார்த்து நீங்கள் தூய தேதானா இருக்கீங்க என்ன சாதனை தான் செய்கிறீங்க நாங்களாவது பூஜை பண்ணிகிட்டுருக்குறோம் அப்படின்வாங்க நாங்களாவது நிறைய தானம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்படிவாங்க நீங்க என்னதான் பண்றீங்க அப்போ நமக்கு என்ன சொல்லணும் ஆத் வேதாந்திகள் என்ன சொல்லணும் ஆத்ம விசாரம் செய்து வெறும் ஆத்ம விசாரம் செய்வதே தொழில் கிடையாது நமக்கு பிரார்ப்ப கர்மத்தின் பிரகாரம் நம்முடைய உலக விவகார கர்மங்கள் என்ன உண்டோ அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த என்ன நடந்துகிட்டே இருக்கணும் என்ன பண்ணிடுறாங்க ஏன் வேதாந்திகளை பார்த்தா எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சும்மாவே இருக்கிறாங்கன்னா இவங்க சடனாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த உலக கர்ம வியாபாரங்கள்லருந்து சடனாக விலகிக்கிறாங்க அதை விட்டு விலகி விட்டு நான் ஆத்மவிசாரம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க அது தப்பு அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ணக்கூடாது உடனடியாக சட உரைக்கெல்லாம் போடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிராரத்த கர்மத்தின் வசத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட நம்முடைய க டியூட்டி என்ன உண்டோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டும் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது இது ஆத்மவிசாரம் என்பது எப்படி நடக்கக்கூடிய விஷயம் அந்த உள்ளே ரகசியமாக நடக்கக்கூடியது வேதாந்தம் மற்றவர்களுக்கு கிடையாது யாருக்குதான் உள்ள நம்முடைய உள்ள அந்தக்கரண வெறுத்திக்குள்ளே நடப்பது ஆத்மவிசாரம் பண்ணுறோமா இல்லையான்னு கூட மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்ப எப்படி இருப்பாங்க வேதாந்தி ஆத்மவிசாரம் செய்யும் ஒரு நல்ல வேதாந்தி எப்படி இருப்பார் டியூட்டி கான்சியஸாக இருப்பார் அவருடைய கடமைகளை செஞ்சிட்டு இருப்பார் மேனா ஐயா போட்டோ படிக்கிறார் இப்போ பால்ராஜயா தத் தற்போதை இதழுக்கு சாமி சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து கொடுங்க அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்படி அவங்கவுங்க எதுல கான்சியஸாக இருக்காங்க அவங்கவுங்க டியூட்டியில் கான்சியஸாக ஆனால் அவங்களும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாடம் கேட்டுக்கிட்டே இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த கர்மங்களை செஞ்சுக்கிட்டே உள்ளே வந்து ஆத்மவிசாரம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் சத்தமாக படிக்கிற இந்த பாடத்துக்கு சவுண்டு மனனம் வேறு நாம் இந்த பாடம் படிக்கிறோமே பாடம் சொல்லித்தர ஒரு நபர் கேட்கின்றவர்கள் இந்த புஸ்தகம் இதை வைத்து ஒரு சம்பந்தம் இப்போ இந்த சம்பந்தம் என்பது சவுண்டு மனனம் இதுக்கு என்ன வேறு சத்தம் சத்தம் போட்டு செய்யக்கூடிய ஒரு மனநம் இது வேணும் இதுவும் வேணும் இந்த பாடம் கேட்டுவிட்டு நாம் போய் தனி இடத்துல இந்த பாடத்தை திரும்பி திரும்பி படித்து தந்தைங்களை குறித்து வச்சுக்கிறது ஒரு மனணம் அந்த குறித்து வச்ச பின்னாடி அது புஸ்தகமும் இல்லாமல் வா பாடம் சொல்லித்தரும் ஆச்சாரியனும் இல்லாமல் நாம் நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது உள்ள ஒரு விருத்தி இருக்கே அதுக்கு தான் ஆத்ம விசாரம் அதுக்கு தான் என்னென்னு பேர் அது செய்கிறோமா அப்படின்னு பார்க்குறேன் நான் தான் கிளாஸுக்கு வந்துகிட்டு இருக்கேனே என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது நான் தான் வீட்டில் போய் புத்தகத்தை எடுத்து பார்த்து நோட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு கேள்வி மூணுன்னு வரிசையாக எழுதி வச்சிருக்கேனே சாமி என்னை போய் இப்படி சொல்கிறீங்க அதுவும் கணக்கில் எடுத்துக்கிறாரு அப்போ எது தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சாஸ்திரத்தையும் விட்டுவிட்டு அதாவது கையில் எடுக்கிறது இல்லாமல் ஆச்சாரியனும் இல்லாமல் நாம் நம்முடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா நம்முடைய அன்றாட கடமைகளை செய்யும் பொழுது நித்திய கர்மங்களை செய்யும் பொழுது இந்த அந்தக்கரண விருத்திக்குள்ளே நான் யார் சித் எது என்று நாம் உள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னால் அதுதான் எனது விசாரம் அந்த தான் நிரந்தரமான பலன் உண்டு புரியுதா அது நாம் செய்கிறோமான் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கணும் செய்யணும் அதுதான் நம்முடைய வேலை அது செய்யறத மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை திரும்ப ஒரு தடவை இந்த ஞானம்தான் வருவது எப்படியெனில் இடைவிடாத விசாரத்தால் வந்தடைந்திடும் விசாரம்தான் ஏதனின் மனாரியாம் சரீரத்தில் இந்த நான் எவன் சித் எது ஜடம் எது இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது என உசாவுதல் பகர் விசாரமது ஆகும் இதுக்கு இந்த நான் எவன் சித் ஜடம் எது இரண்டும் ஒன்றாக அதாவது சித்தும் ஜடமும் ஒன்றாக கூடும் பந்தம் ஏது வீடு ஏது இதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா இதுக்கு விடை திரட்டினோம்னா கைவல்லி நாவனித புஸ்தகம் முழுசாக வந்துடும் இதுக்கு விடை கண்டுபிடிச்சா இந்த பாட புஸ்தகம் முழுசாக அதில் வந்துடும் கேள்வியன் இருபத்தி மூன்று கவியன் 64 போன ஜென்மங்கள் தம்மில் அனுட்டித்த நல் புண்ணிய ஞான வாக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திடக்கேடாய் ஆன புண்ணியம் ஈசுரார்ப்பணம் செய்ய அசுசி போம் சுசியாகும் மானகம் ஞானத்தை மறுவும் என்று அறிவாயே இருபத்தி மூன்றாவது கேள்வி போன ஜென்மங்கள் தம்மில் அணுட்டித்த நல் புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் இத கேள்வி இந்த கிடைக்க வேண்டுமென்றால் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமேன்னு சொல்லியிருக்கீங்களா சாமி முன்பல ஜென்மங்களில் கோடி கோடி கணக்கில் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த நூதன விவேகி உள்ளம் நுழையும் என்ன நுழையும் நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் அந்த விவேகம் வந்து அப்போதான் அவங்களுக்கு உள்ள வரும் அப்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் கொடுக்கும் பின்பற்றிய பரிவாகம் புண்ணியத்தினுடைய முதிர்ச்சி புண்ணியத்தினுடைய பலன் ஞான வாக்குமே விசாரம் ஏன் விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே சாமி ரமண மகர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் என்ன பண்ணாரு மானாமதுரை தேரடியில் ஒரு சாமி இருந்திருக்கார் அவர் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லியிருக்கார் அப்புறம் மதுரை தெற்கு மீனாட்சிமன் கோயிலுடைய தெற்கு கோபுரத்து பக்கத்தில் இருக்க ரமண மந்திரம் இன்றைக்கு ரமண மந்திரம் அந்த வீட்டில் அவங்க உறவினர் வீடு மாடியில் இருக்கார் கீழே வந்து ஒரு சாவு நிகழ்ச்சி அதை பார்த்துட்டு மாடியில் போய் இருந்திருக்கார் சில விஷயங்கள் அவர் மனசுக்குள்ளேயே எழுந்திருக்கு தனியை தன்னை விட்டு தான் வேறு ஏன்னா இங்கே கீழே குணத்தை பார்த்துட்டு வந்திருக்கார் தன்னுடைய உடம்பை ஒரு பிணமாக எண்ணிக்கொண்டு தான் அதிலிருந்து வேறாக இருப்பது போல மனசில் ஒரு பாவனை செய்து பார்த்துருக்கார் அவ்வளவு தான் கட்டிட்டார் அண்ணாமலையார் அழைக்கிறார்னு சொல்லிட்டு எங்கே போயிட்டார் திருவண்ணாமலைக்கு போனார் போன வரையும் வீசியாச்சு மொட்டையை அடித்தாச்சு அங்கே அண்ணாமலையாரை போய் இரண்டரை என்ன பண்ணிக்கிட்டார் தீர்த்தமாடியு கட்டி பிடிச்சி அப்பா நான் வந்துட்டேன்னு அழுகிறார் பாதாளலிங்கத்தில் பின்னாடி குகையில் பின்னாடி போய் உட்காந்து பல வருடங்களாக அப்படியே உட்கார்ந்த வாணிக்கி இருக்கார் அப்போ அவர் என்ன செய்யலை ஆத்ம விசாரம் செய்யலை இந்த நான் எது ஜடம் எது சித்து அவங்க என்ன பண்ணலை எந்த விசாரமும் செய்யவில்லை அவங்களுக்கு எப்படி அந்த ஞானம் வந்துச்சு ஞான சம்பந்த மூர்த்தி பெருமான் எத்தனை வயசு தோளுடைய செவியன் விடையறிவோர் தூவென் மதிசூடி காளுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநான் பணிந்து ஏற்ற செய்த பீழுடைய பிரமாபுரமேவிய பெண்மான் இவனன்றேன் இறைவனையே அடையாளம் காட்டுது அதுக்கு எப்படி அந்த மூணு வயசு ஆனால் ஆனால் படிக்கிறதுக்கு வயசு வரல ஆனால் இறைவனை சுட்டி காட்டி இவன்தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுற அளவுக்கு அதுக்கு என்ன வந்துச்சு ஞானம் எப்படி வந்துச்சு வந்திக்கிழவி வய நதியின கரையோரத்தில் இருக்கிறவட்டு விற்கிறவணியச்சி என்ன பண்ணுறா சதா அவள் செய்யக்கூடிய பிட்டு மாவாட்டக்கூடிய தொழிலில் சிவனுடைய மந்திரத்தை ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாள் காலங்காத்தால் இருந்திருக்க வேண்டியது மீனாட்சி அம்மனுடைய கோயில் இருக்கல சோ சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்தை பார்த்து தூரமா தான் கோயிலுக்கு அவர் போனதில்லை ஒரு கும்பிடு போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுவார் அப்புறம் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சவுடனே அதே திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டு தூங்கிடுவார் இதுதான் அவர் செஞ்சுட்டு வந்தது கடைசில அரசன் வைகை நதி பெருக்கெடுத்தது என்று கரைகளை அடைப்பதற்கு பிரஜைகளுக்கு கரையை பிரித்து கொடுக்க வந்திக்கிழறிக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது அதை அடைப்பதற்கு அவளால் முடியவில்லை கூலி நூறு அடைப்பதற்கு அவளுக்கு பணமும் இல்லை அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஒரே நபர் யாரங்க ராஜா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது வந்திருக்க அவன் காவலாளிகிட்டையும் பண்ண முடியாது வேறு யார்கிட்ட வழக்கமாக தனக்கு தொடர்புள்ள ஒரே நபரிடத்தில் எட்டு விற்று வாழும் பேதையேன் எடும்பை என்பது எட்டு ஏழும் என்று இரவு எங்கு எழும் என்று இன்னால் மட்டும் அருளால் இன்று வைகினேர் இன்று வந்து விட்டதோர் இடையூறு சூரியன் எந்த திசையில உதிக்குதுன்னு கூட நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கவலைப்படாமல் வாழ்ந்துட்டேன் உன்னுடைய அருளாலே எண்பது வயசாச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு பாண்டியனுடைய ஆணையினாலே மீனவன் ஆணையாலே எனக்கு ஒரு என்ன வந்துருச்சே ஒரு சோதனை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உன்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாள் அப்போ அவளுக்கு என் மனம் இறங்கி அந்த செவ் வருவான் ஒரு கூலியால் வேஷம் போட்டு அந்த தெருவடியாக வர்றப்ப அந்த கூலியால் கணக்கு தான் வர்றான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா சத்தம் போட்டு வர்றான் வரக்கூடிய கூலி ஆளும் எனக்கு கூலி கொடுத்து எனக்கு வேலையை கொடுங்க வேலை கொடுங்கன்னு சத்தம் போட்டு வர்றோம் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கையை அழைக்கிறாளாம் பரம்பொருளை இங்கே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன வந்திருக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் நாமெல்லாம் பரம்பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறோம் தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அவள் பரம்பொருள் அவனை அவளை தேடி வந்து அவள் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தான் வந்த உடனே கேட்கறாள் இந்த வேலையெல்லாம் இருக்க எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமாண்ணா கூலி என்ன கொடுப்பேன்னு கேட்குறேன் அந்த கர்ம கணக்கு பாருங்க இறைவனாக இருந்தால் கூட ஓசியில் செஞ்சு கொடுக்க மாட்டார் அவளுக்கு கூலி கொடுக்கணும் அப்போ டெஸ்ட் பண்ணுறது என்ன வருது வார்த்தை பார்ப்போன்றதுதான் உதிர்ந்த இது விட்டு விட்டு தான் தர்றேங்கிறதா சரி புட்டு தர்றது இருக்கட்டும் அது அட்வான்ஸாக பணம் கொடு அப்படிங்கிற அட்வான்ஸாக உதிர்ந்த புட்டு தான் தர முடியும்ண்ணா என்ன ஆச்சரியம்னா அன்னைக்கு அவன் சுற்ற சுட்டு எல்லாமே எப்படி தான் போச்சான் போச்சான் அப்போ எடுத்து அதை வந்து தன்னுடைய முந்தான அவனுடைய என்னது அந்த அரை இல்லையா அது வந்து கந்தலாடையாக தான் இருக்காமா ஏன்னா கூலியாளாக வந்தவன் ஜெகஜோதியை பட்டு பீதாம்பரம் வச்சுட்டு வந்தானா வேலை கொடுப்பாங்களா இல்லை அவன் செய்வானா அதனால் கந்தலாடையில் தான் அப்படி முந்தானை எடுத்து வாங்கிக்கிறோம் அவ்வளோ புட்டை கொடுத்துட்டா உட்காந்து ரசிச்சு சாப்பிட்றதுல அவள் அன்பும் உடன் கூட்டி அமுது செய்வார் வெறும் பிற்ற பிற்றருடைய சுவையை பார்க்கலையா அவள் அன்பா கொடுத்தாலே அந்த அன்பையும் சேர்த்து சாப்பிட்டார் தந்தையோடு தாயின்றி தனி வந்த எனக்கு ஒரு தாயாய் எனக்கு ஒரு அம்மா இது ரெண்டு பேரும் அம்மான்னு சொல்லியிருக்கார் யாரு காரைக்கால் அம்மையார் அம்மான்னு சொல்லியிருக்காரு அம்மையே அப்படின்றார் பார்வதி தேவி அதை யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாருத்தர் யாருக்கு வந்தி கிழவிக்கு அருள் கொடுத்து ஒரு தாயாய் அருள் சுரந்து மாறாத இந்த பொழிந்தனையே அப்ப அந்த உடல் சாப்பிட்டுட்டு அவருடைய சிந்தை மகிழ்ச்சி வேலை செய்ய போறாராம் வந்திருக்கிற பரம்பொருள்தான் அவளுக்கும் தெரியல அது அஞ்ஞான ஜீவாத்மா ஆனால் அவளுக்கு என்ன உரிமை கிடைச்சிருக்குப்பேன் பரம்பொருளை கையேசத்தை அழைப்பதற்கு இந்த யசோதா பராட்டியை பற்றி ஒரு பாட்டு வரும் பரம்பொருளை கைகட்டி வாய் பொத்தி அம்மா என்று அழைத்திட என்ன புண்ணியம் செய்தமை அப்படின்னு பாடுவார் அதிலையும் பாருங்கள் அந்த யசோதா பராட்டி அவ்வளவு பொண்ணவ கிருஷ்ண பரமாத்மா பன்னிரெண்டு வயதில் எங்கே போயிடுறாரு ஒன்பது வயதுல ராவசிகளை பண்ணது பன்னெண்டு வயதுல எங்க போயிடுறாரு மதுராபுரிக்கு போயிடாரு பிருந்தாவனத்துல இருந்து மதுராபுரிக்கு போறப்ப இவளுக்கு விட மனசு இல்லை வளர்த்த பாசம் அவளுக்கு இவன் தன்னுடைய வாழ்க்கை என்றே வாழ்ந்துட்டான் யார சின்ன குழந்தையிலருந்து பன்னெண்டு வருஷமா வளர்த்த ஆளாக்கியிருக்கா ஊர் உலகமே மிச்சுற குழந்தை ஏப்ப சாப்ப குழந்தை இல்லை நம்ம நம்ம வீட்டுக்குள்ள மாதிரிலாம் கிடையாது அது ஊரே மிச்சுற குழந்தை ஊரே கூட்டி வச்ச குழந்த அந்த குழந்த போச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய நண்பர் உத்தவரை அனுப்பிச்சு கோகுலத்தில் என்னுடைய பந்து ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாசோதா பராட்டி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா ரோஹிணி அம்மா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டுவான்னு எல்லாரையும் பேரை சொல்லி பார்த்துட்டு வர சொல்லியிருக்கார் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் ஓடி வந்து கோபியர்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க என் கண்ணை எப்படி இருக்கா என் கண்ணை எப்படி இருக்கா என் கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னு எல்லாரும் விசாரிக்கிறாங்க சாப்பிட்றானா தூங்குறானா நல்லா துணிமணி உடுத்துறானா இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காள் அவன் ராஜாவாக இருக்கிறான் ஆனால் கேட்குறது யசோதா புராட்டி அவளை பற்றி கேட்குறாரு அம்மாவை பற்றி கேட்டவர் சொன்னால் அம்மாவை போய் பார்க்கணும் எங்கே இருக்கிறான் எல்லாரும் சொல்கிறாங்க கண்ணன் போன பின்னாடி அவள் யாரோடையும் என்ன பேசவே இல்லை அவ கடைசிலதான் பரம்பொருளை தன்னுடைய கரங்களாலே வளர்த்து ஆளாக்கிய அவள் யாரா இருக்கிறா பரம்பொருளாகவே அந்த பரம்பொருளோட தன்னை என்ன பண்ணிட்டா ஐக்கியம் பண்ணிட்டா இப்ப இருக்கிற யசோதா பராட்டி அப்ப யாரு பிராராட்ட கர்மத்தினால சும்மா போயிட்டு இருக்கு வெறும் ஜடம் மாதிரி போயிட்டு இருக்கு புரியுதா இனி அவளுக்கு யாரோடும் பேசுவதற்கு பிடிக்கவில்லை அதுக்கப்புறம் அவள் யார்ட்டையும் பேசவில்லையே மௌன மௌனி ஆகிவிட்டாள் அப்படின்றாங்களா இத போய் கிருஷ்ணபரமாட்ட சொன்ன எப்படி இருக்கும் இல்லையா அவனுக்கு தெரியும் தன்னுடைய ஏ இவளுடைய கரங்களுக்கு அவன் வசப்பட்டான் என்றால் அவ்வளவு அதிகாரி பெற்ற ஜீவன் அதனாலதான் பரம்பொருள் எங்க வந்து வசப்பட்டிருக்கு யசோதா பராட்டினுடைய வசப்பட்டு அவர் கயிறுல வேற கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது போலதான் அப்ப இவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த இறைவன் வசப்பட்டான் நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன் நாமரூபமாக வந்தே வசப்படுகிறான் என்றால் பல கோண ஜென்மங்கள் தம்மில் அணுட்டித்த நல் புண்ணிய ஞானமாக்குமே இதெல்லாம் புராண இதிகாசங்களையும் பெரியவர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறப்ப அவர்களுக்கு ஞானம் சகஜமாக கிட்டியதல்லவா விசாரம் செய்ய வேண்டுமா ஆத்ம விசாரம் நாம் உரைத்திட கேளாய் ஆன புண்ணிய புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய செய்ய போட்டிருக்கல சந்தில சந்தி பிரிக்கிறப்ப செய்யும் தம்பி நீ சொல்றிய என்னது போன ஜென்மங்கள் தம்மில் அனுட்டித்த புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமே அது வந்து எக்ஸம்ஷனல் கேசஸ் எல்லாருக்கும் அதை என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது பொதுவான ரூல்ஸ் என்னன்னு சொன்னால் போன ஜென்மங்களில் செய்த புண்ணிய கணக்கிற்கே அதனுடைய பரிவாகங்கள் எல்லாம் அதனுடைய விளைவுகள் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய அசூசி போ புண்ணியம் நாம தான் அனுபவிக்கணும் அந்த புண்ணியத்தை ஈஸ்வரார்ப்பணமாக செய்து விட்டோம் என்றால் அதை நம்மை என்ன பண்ணாது வராது நம்மை தீண்டாது பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்தால் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அப்புறம் புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் உலகத்துல ரொம்ப சிரமமாயும் புண்ணியம் செய்யணும் ஆனால் புண்ணிய கணக்கு யாரை வந்து ஒட்டக்கூடாது நமக்கு பிறவி கொடுக்க கூடாது அப்ப எப்படி செய்யணும் புண்ணியத்தை ஈஸ்வர செய்ய வேண்டும் எல்லாம் அதான் நீங்கள் சமயக்குறவர்கள் அப்புறம் ஆழ்வார்கள் எல்லோரும் அவர்கள் செய்த பெரிய மகிமை வருந்திய ஆன்மீக பணிகளுக்கெல்லாம் யாரதான் சுட்டி காட்டுறாங்க எல்லாம் அவனாலதான் நடந்துச்சு எல்லாம் அவனாலதான் நடந்துச்சுன்னா தன்னால் எதுவும் ஆகவில்லை என்றே சொல்றான் நிஷ்காமிய கர்மம் அதாவது செயல் ஆற்றுவது பலன் கிடைக்கும் பொழுது ஈஸ்வரார்ப்பணம் அவன் ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது பிராரத்த கர்மத்தின் வசத்தால் நமக்கு இடப்பட்ட கர்மங்களை செய்ய முற்படும் பொழுது ஆத்ம சாதகனாகிய என்ன செய்யணும் தான் செய்யக்கூடிய கர்மம் என்னது இறைவனு இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் சங்கல்பம் மேற்கொள்கிறோம் இல்லையா என்ன மேற்கொள்ளணும் இது இறைவனுக்காகவே செய்ய போகிறேன் இறைவனுடைய பணி என்று செய்ய போகிறேன் என்னுடைய பணி என்று செய்யவில்லை குழந்தைகளை வளர்க்கிறதாகட்டும் மற்ற ஒரு அதிகாரி ஒரு தொழில செய்யறதாகட்டும் எல்லாம் யாருக்காக இறைவனுக்காக அப்புறம் முடிச்ச உடனே அதுல ஒரு பலன் கிடைக்கும் பொழுது அது என்னது என்ன இந்த செவருமானே வந்தி கிழவிகிட்ட எப்படி தான் வாங்கினாருன்னு சொல்கிறாங்க தன்னுடைய அறை துணியை என்ன பண்ணுறாரு இப்படி ஏந்தி வாங்கிக்கிறார் எது வாங்கின மாதிரி பிச்சை வாங்கின மாதிரி வாங்கிக்கிறேன் அதுபோல் இறைவன் கொடுக்கக்கூடிய பலனை நாம் செய்யக்கூடிய கருமத்திற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பலனை பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை கவுண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது எவ்வளவு போட்டிருக்காருன்னு சொல்லி எண்ணி எண்ணி பார்க்கக்கூடாது வாங்கிக்கோ ஏன்னா கொடுக்குறவன் யார் உலகத்திலே பெரிய ஆடிட்டர் ஆடிட்டரை வச்சுருக்கிறவர் கணக்கு வழக்கில் ரொம்ப பக்காவ வச்சுருக்கக்கூடியவர் நமக்கு போடுற பிச்சை கணக்காக தான் கரெக்டாக தானே போடுவார் அதை போய் என்ன பண்ணக்கூடாது பிரித்து பிரித்து சரியாக கொடுத்துருக்காரா கொடுக்கலையார் டெஸ்ட் பண்ணக்கூடாது சரியாக அப்போ ஈஸ்வர புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய எந்த ஒரு கர்மத்தை நாம் ஈடுபடும் பொழுது அந்த கர்மத்தில் ஈடுபடுவதையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்கிறோம் இல்லையா இப்போ நாம் ஒரு குருகுலத்தில் படிச்சுட்டு பாடங்களை சொல்லிக்கிட்டுருக்கோம்னு சொன்னால் நாம் சொல்லிகிட்டு இருக்க பாடம் சொல்லிகிட்டு அந்த தொழில் அந்த ஒரு வேலைன்னு ஒன்று இருக்க பாடம் சொல்லி கொடுத்த குருமாரோடைய திருவடிகளுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சமர்ப்பணம் செய்கிறோம் அவர்கள் அந்த குருமார்களுடைய பரம்பரை நாம் பார்த்ததில்லை யாருன்னு நமக்கு தெரியாது நம்முடைய ஆச்சாரியன் மார்கள் சொல்கிறத கேட்டிருக்கோம் திரும்ப நாம் பொருள் தானமெல்லாம் ஒன்றும் செய்யவும் இல்லை ஆனால் என்ன செஞ்சிட்ருக்குறோம் நாம் எந்த வேலையும் செய்தாலும் அதை யாருக்கு செய்கிறோம் அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளுக்கு அந்த ஆச்சாரியன் அவருடைய இதெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறாரு கணேசியில் யாருக்கு தான் போய் சேருது ஈஸ்வரனுக்கு போய் சேருது அதோடு நிறுத்தியும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் செய்ய அசூசி போம் சுசி ஆகும் அசூசினா எனது சுசினா என்னது தூய்மை அசூசினா எனது அழுக்கு அசுசின்னா என்னது அழுக்கு அப்போ அழுக்கு நீங்கிவிடும் அந்த கரணம் மனதினுடைய அழுக்கு நீங்கிவிடும் சுசி ஆகும் தூய்மை வரும் மன தூய்மை சித்த சுத்தி ஏற்படும் ஏன்னா எப்போ ஈஸ்வரார்ப்பணமாக செய்கிறாரோ இதில் வரக்கூடிய புண்ணிய பலன்கள் யாருக்கு சேராது நாம் நம்ம வியாபார கணக்கு எழுதுகிறப்பே பல கடைகளில் என்ன போட்டிருக்காங்க முதல் கணக்கு யாருடைய கணக்குன்னு போடுறாங்க பிள்ளையாருக்கு ஒரு கணக்கு இல்லை அவங்க விரும்புகிற ஒரு கணக்கு எழுதி அதுக்குத்தானே முதல்ல போடுறாங்க இல்லையா இங்கே எப்படின்னா முழு முழுசுமே யாருடைய அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருந்தோம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே யாருடைய பேருக்கு மாற்றி கொடுத்துடணும் ஈஸ்வர சாமி பேருக்கு மாற்றி கொடுத்துட்டு என்ன வருதோ போட்டுக்கிட்டே வர வேண்டிதான் திவாலா ஆச்சுனாலும் யார் பார்த்துக்குருவார் அவர் பார்த்துக்குவார் என்ன வந்தாலும் யார் எடுத்துக்கிறவார் அவர் எடுத்துக்குவார் நமக்கு நமக்கு அக்கௌண்ட்டே கிடையாது செட்டில்மெண்ட்டு பிரச்சனையே இல்லை அதில் போய் நிறைய சேர்த்து வச்சாலான ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் காட்டணும் ஒன்றுமே இல்லாட்டா ஃப்ரீயாக சுற்றிகிட்டுருக்கோம் ம் அசூசி போம் சுசியாகும் அப்போ அதில் கணக்கு வழக்கில் ஒன்றும் இருக்காது பாவ புண்ணியங்கள் எதுவும் இருக்காது அதனால் மனம் தூய்மை அடைகிறது மானதம் மானதம்னா மனம் அப்போ மனம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம மெமரி கார்டில் எல்லா ப்ரோக்ராமையும் டெலிட் பண்ணிவிட்டால் எப்படி இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் சில நம்ம செல்ஃபோனை என்ன சொல்லுது கொஞ்சம் லோடு அதிகமாகிருச்சு ஏதாவது என்ன பண்ணி கொடுன்னு சொல்லுது டெலிட் பண்ணி கொடுன்னு சொல்லுது அதில் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண எதை டெலிட் பண்ணுறது எல்லாமே வேணும்னு தான் நான் வச்சுருக்கணும் செலக்ட் பண்ணி எதையாவது ஒன்றும் டெலி டெலீட் பண்ணுறோம் இப்போ எப்படி இருக்கணும் ஃப்ரீயாக எவ்வளோ வேணுணாலும் என்ன திரும்ப லோடு பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணிருந்தோம் டெலீட் பண்ணிருந்தோம் திரும்பி லோடு பண்ணுற வேலையே இருக்கக்கூடாது எப்படி இருக்குது மனசு இருக்கும் ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் லோடு பண்ணணும் அதுக்காண்டி தான் இதெல்லாம் டெலீட் பண்ணது என்ன ப்ரோக்ராம் லோட் பண்ணணும் மாதம் மாணவம் தினை விசாரித்து ஞானத்தை மறவும் இந்த ஆத்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பூரா எதில் லோட் பண்ணி விடணும் அந்த ஃப்ரீ பண்ண மெமரி கார்டில் அல்லது அந்த செல்ஃபோனுக்குள்ளே என்ன பண்ணி விட்றணும் லோடு பண்ணி விட்றணும் இல்லை இதுவும் இருக்கட்டும் இந்த யா விசார கருத்து உள்ளே போகட்டும்னா அங்கே தேசார கருத்து அதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நமக்கு தான் டெலிட் பண்ண தெரியும்ல அப்புறம் டெலிட் பண்ணிட வேண்டியதாங்க இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்கிற மக்கள் இப்போ அவசரப்பட்டு டெலிட் பண்ண முடியாதுன்னா இன்னும் ரெண்டு மூணு பிறகு போகட்டும் இப்போ மெல்ல பண்ணிக்கலாம் அவசரம் இல்லை ஆனால் அப்போ விட பெரிய செல்போன் கொடுத்துருவாங்க அப்புறம் அதுல இன்னும் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பா புரியுது அத வந்து செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றா நமக்கு என்னெல்லாம் குறைஞ்சு போயிரும் வந்து எதுவும் லோட் ஆகாது எண்ணங்களின் பதிவு இருக்காது எண்ணங்களின் பதிவு இல்லை என்றால் என்ன உண்டாகாது பிறகு பிடியும் இருக்காது ஆழ் மனதில் பதிவு பண்ண பதிவு பண்ணால் அது நமக்கு லோடு அதிகமாக இருக்கும் அப்போ மனசு தூய்மை பெறும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறோம்னா மனசு தூய்மையாக ரொம்ப பேர் என்ன சொல்கிறோம் தலையில் மூட்டை சமந்துட்டு போகிறவனும் அவங்க கூட புலம்புறதில்லை அப்போ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு கூட தலையில் மூட்டை நடந்து போயிட்ருக்கான் ஒன்றுமே சுமக்காலன்னு சொல்கிறான் எனக்கு ஏன் சுமை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாட்டா பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு வாரம் கிளாஸ்ன்னு போட்டீங்க நான் எவ்வளோ விஷயத்த தள்ளி வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் அத்தனையும் திருப்பி வந்து என்ன பண்ணோம் எனக்கு தான் ஒர்க்லோடு அதிகம் அப்படின்றாங்க அப்போ அந்த சுமையெல்லாம் எங்கே சுமந்துட்டுருக்காரு மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்க இந்த கிளாஸ் நடத்துற சமயம் அந்த லோடெல்லாம் கொஞ்சம் வெளியே இறக்கி வச்சுட்டு ஒருவர் போல் இங்க இருந்து வாசலுக்குள்ள போனோன்னு திரும்பி தூக்கி வச்சுட்டு போயிட வேண்டிய இந்த மனசுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அது நமக்கு சுமையாக தெரிகிறது சுமையா தெரிந்தாலும் அதை நிரந்தரமாக நீக்குவதற்கோ இறக்கி வைப்பதற்கோ என்ன பண்றது விரும்புவது இல்லை தற்காலிகமாக இறக்கி வைக்கிறோம் ஆனால் நிரந்தரமாக இறக்கி வைக்க விருப்பம் இல்லை நிரந்தரமாக இறக்கி வைக்க வேண்டுமென்றால் எந்த ஒரு கர்மம் வயப்படும் பொழுதும் செய்தால் அதிலே மனதிலே ஆள் பதிவுகள் ஏற்படாது அதனுடைய பலன்கள் ஈடுபடும் காரியங்களின் பலன்களும் நம்மை அண்டா அணுகாது அதனால கிருஷ்ண பரமாத்மா துர்வாச மவரிசி யமுனையாற்றை கட கடக்கிறப்ப என்ன சொல்றாரு யமுனையாறு வழி கொடுக்கல நித்திய பிரம்ம நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் யமுனையாற்றை எனக்கு வழி கொடுனு துர்வாசரை கேட்குறாரு கொடுக்க மாட்டேன் கிருஷ்ண பரமாத்மா அதே சமயத்தில் என்ன சொல்றாரு நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் எனக்கு யமுனையாரை வழி கொடுனு வழி கொடுத்துருச்சு அப்போ பக்கத்தில் இருக்கு துர்வாசருக்கு எப்படி இருக்கு இவன் சம்சாரி கிருஷ்ணன் வந்து சம்சாரி ராஜா அவன் ஒரு கல்யாணம் இல்லை பல கல்யாணம் வேற பண்ணிருக்கான் கடந்து போயிட்டான் கிருஷ்ணன் கடந்து போயிட்டான் பின்னாடி துருவாசன் ஓடிட்டார் ஏ திரும்ப முடியுச்சுன்னு நம்ம போக முடியாது அங்கே போயிட்டு சத்தம் போடுறார் எம்டைய மேல போவப்படுறார் எப்படி நான் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க கிருஷ்ணனை நித்திய பிரம்மச்சாரி என்று நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள போச்சுன்னு கேட்டா நீங்க இந்த புலம்பெங்கிலே சாமி இதான் பிரச்சனையே அவன் வந்து எல்லாம் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் சரி பிள்ளைகுட்டி பெற்று இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் எப்படி இருக்கிறான் மைண்டில் லோடே இல்லாமல் இருக்கிறான் சுமை இல்லாமல் இருக்கிறான் நீங்கள் எதுவுமே இல்லை நித்திய பிரம்மச்சாரி ஆனால் மைண்டில் எப்படி இருக்கீங்க லோடும் கூட இருக்கிறீங்க யாரை பார்த்தாலும் பொசுக்குன்னு என்ன பண்ணிக்கிறீங்க சாதம் கொடுத்துட்றீங்க அப்போ உங்கள் மைண்டு ஹீட்டாகவே இருக்குது ஆனால் அவன் மைண்ட் எப்படி இருக்குது கூலாக இருக்குது அப்போ எப்படி சுசி தூய்மையாக எல்லர் பண்ணிடும் மானதம் மானதம் பின்னால் ஆத்ம விசாரம் செய்து ஞானத்தை பொருந்தும் என்று அறிவாயே அப்ப ஈஸ்வர்பணம்ன்றத பகவத்கீதை மிக வலியுறுத்துகிறது பகவத்கீதை கர்மத்தை எப்படி செய்ய சொல்லுதுன்னா கர்மத்தை கர்மயோகமாக செய் கர்மயோகம் என்றால் என்ன ஈஸ்வர அர்ப்பண புத்தி பிரசாத புத்தி நான் ஒரு கர்மம் வயற்படும் பொழுது அது ஈஸ்வரனுக்காக செய்கிறேன் ஈஸ்வரனுடைய காரியத்தை நான் செய்கிறேன் என்று செய்துவிட்டு அதில் வரும் இறைவன் தரும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளணும் பிரசாதத்தை நாம் சோதித்து பார்ப்பது இல்லை ஆதலால் புலம்புவதும் இல்லை நமக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறதோ என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு தடவை படிச்சிடலாம் போன ஜென்மங்கள் தம்மில் அனுஷ்டித்தனல் புண்ணிய பரிவாகம் ஞானம் ஆக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திடக்கேளாய் ஆன புண்ணியம் ஈஸ்வர்ப்பணம் செய்ய அசுசி போம் சுசி மானதம் பிணை விசாரித்து ஞானத்தை மறுவும் என் அறிவாயே கேள்வியன் இருபத்தி நாலு கவியன் அறுபத்தி ஐந்து பத்தியும் வைராகியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரூவ முத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி இதில் கொண்டு கூட்டுறது எப்படி பொருள் கூட்டிக்கணும்னா என்ன சொல்ற மாதிரி கமா போட்டுங்க இல்லை ப்ராக்கெட் போட்டுங்க பக்தியும் வைராகியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரோகமுத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் தரும் விசித்திர கருமங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ சேர்த்து போட்டோம் மோக தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ அது சேர்ந்து இருக்கணும் தனியா பிரிச்சீங்கன்னா பொருள் மாறிடும் எப்படி ஆயிரும்னா விசித்திர கருமங்கள் மோகமாத்திரம் தள்ளும்னு பொருள் எடுத்துட கூடாது தரும் விசித்திர கருமங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி புத்தியோட மோகமாத்திரம் தள்ளும் சேர்க்கணும் தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி அப்போ புண்ணியத்தை பற்றியே பேசிகிட்டு வந்ததுனால குருநாதனை எப்படியே கூப்பிட்றாரு பெரிய புண்ணியங்களை செய்த குருமூர்த்தியே என்னை போன்றவர்களுக்கு ஞானத்தை வழங்கிய அதனால் புண்ணியம் பெற்ற குருமூர்த்தியே பத்தியும் பத்தின்றது பக்தி இறை இறைவன் மேல் நாம் வைக்கக்கூடிய அன்புக்கு என்னென்ன பேர் பக்தி இறைவன் நம்ம மேலே வச்சிருக்க அன்புக்கு என்னென்ன பேர் கருணை அவன் நம்ம வேலை வச்சுருக்கிறதுக்கு பக்தியும் வைராக்கியமும் என்னது வைராக்கியம்னா என்னது அனித்திய பொருள்கள் வேண்டாம் அனித்திய பொருள்கள் வேண்டாம் நித்திய பொருள்கள் வேண்டும் நித்திய பொருள் வேணும்னா முமுட்சுத்துவம் அனித்திய பொருள் வேணாம்னா அதுக்கு என்னது வைராக்கியம் அனித்திய பொருள் என்னென்ன இந்த உலகமும் மேல் உலகம் ஈக அமுத்திர பலபோக விராகக நாம் செய்யக்கூடிய கர்மத்தின் பலனாக பலன் இந்த உலகத்திலோ அல்லது மேல் உலகத்திலோ சொர்க்காதி மேல் உலகம்னா சொர்க்காதி இரண்டிலும் எனக்கு என்ன கிடையாது பற்று கிடையாது இரண்டின் மீதும் எனக்கு வெறுப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது அதுக்கு என்னென்னு பேர் வைராக்கியம் ஏன் இவை இணை இவை இரண்டும் என்னது அனித்தியம் கொஞ்ச காலம் இந்த புண்ணியங்கள் நமக்கு இருக்கும் அப்புறம் என்ன ஆயிரும் போயிடும் அதனால் அவற்றின் மீது விருப்பு வெறுப்பற்ற தன்மை அதுக்கு வைராக்கியம் பேர் இப்போ பெரு பெரும்பாலும் வைராகியம்னா உலக இயல்பை என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா யாரு உடையாவது பேசாமல் இருந்தாங்கன்னா வைராக்கியமாக யார் வீட்டு வாசலையாவது மிதிக்காமல் இருந்தால் வைராக்கியமாக இருக்கன்றோம் இல்லையா அது கிடையாது அந்த அந்த வைராகியன்றது அது மனதினுடைய ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதில் உறுதியா இருக்கிறான்றத காட்டுவோம் இங்கேயும் ஒரு விஷயத்தை எடுத்து உறுதியா இருக்கிறான் என்னது அனைத்திய பொருள்களுக்காக கருமத்தில் ஈடுபட மாட்டேன் அனைத்திய பலன்களை தரக்கூடிய இவ்வுலக இன்பம் அல்லது அவ்வுலக இன்பம் எனும் அனைத்திய பலன்களை தரக்கூடிய கருமங்களில் வெறுப்பும் வைக்க மாட்டேன் வெறுப்பும் வைக்க மாட்டேன் அப்ப வை வைராயமும் பரலோகமும் வைராக்கியத்துல எதுவும் சேர்ந்துடுது பரலோகம் சேர்ந்துருக அமுத்திர பலோக விராக இவ்வுலகம் அவ்வுலகம் அனிமாதி சித்தியும் அப்ப யோகிகள்லாம் என்ன பண்றாங்க இதுக்கு முன்னாடி வைராகியமும் பரலோகம் வரைக்கும் உள்ள பக்தின்றது பக்தி யோகம் எடுத்துக்கிட்டோம் வைராகியமும் பரலோகமும்ன்றது கர்ம யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அனிமாதி சித்தின்றது ராஜயோகத்தை எடுத்துக்கணும் அதுக்கு என்ன எடுத்துக்கணும் ராஜயோகத்தை தவழ்நிட்டையும் யோகமும் தியானமும் இதெல்லாம் என்னது ராஜயோக பயிற்சிகளை செய்து அதாவது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனத்தை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அதனால் அடையக்கூடிய பலன்களுக்கு அணிமாதி சித்திகள் என்ற பெயர் மனதை எந்தளவு தனுமானசா அப்படின்னு ஒரு பூமி மூன்றாவது பூமிக்கு என்ன பேரு பூமியில ஆத்ம சாதகர்களாகிய நாம் வரும் பொழுது ஞான கல்வி பயிலக்கூடிய ஆத்மசாதகர்கள் சுவயிச்சை விசாரணை தனுமானசி அதுக்கு சமஸ்கிருதத்துல அந்த பூமி வரும் பொழுது சித்திகள் வந்துடும் ஏன் அந்த பூமி வந்த சித்திகள் வருதுன்னா மனம் மிகவும் சூக்ஷமாக மாறும் மனம் மிகவும் என்னது நுண்மையாக மாறும் மனம் எப்பொழுது நுண்மையாக மாறுகிறதோ அதனுடைய கற்பக மரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல என்னது நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த கற்பக மரத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு மனம் எப்பொழுது நுண்மையாக மாறுகிறதோ அப்போ எதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கற்பக மரத்துக்கு கீழே வந்தாச்சு இப்போதான் டேஞ்சர் நேரத்துக்கு கீழே வந்துட்டா இவன் எதை நினைக்கணும் தன் சொரூபத்தை நினைக்கணும் இல்லையா ஞானத்தை நினைக்கணும் அதை விட்டுட்டு இவன் எதை நினைக்க ஆரம்பிச்சிருவான் எப்ப எதை நினைச்சாலும் என்னது பசி எடுக்குது சாப்பாடு கிடைக்காத அப்படின்னா சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு சாப்பிட்டாச்சு யாராவது கொஞ்சம் விசிறி விட்டது நல்லா இருக்குன்னா விசிறி விடுறதுக்கு வந்த ஆள் வந்த கொஞ்சம் அப்படியே படுக்கை கிடைக்கும்னு நினச்சா படுக்கையும் வந்துருச்சு அப்போ எல்லாம் ஒவ்வொன்றா கிடச்சிக்கிட்டே வருது நினச்சதெல்லாம் கிடச்சிக்கிட்டே வருது கைகால் அமுத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சனாலும் அதுக்கும் ஆள் வந்துருச்சு இவ்வளோ இந்த இந்த வனாந்தரத்தில் இப்படி சொகுசாக இருக்கிறோமே திடீர்னு ஏதாவது மிருகங்கள் வந்து அடிச்சு அடிச்சு முடிச்சின்னா மிருகங்களும் வந்தாச்சு அப்போ என்ன பண்ணுறது நம்ம இங்கே இல்லை சொல்லியிருப்போம் அப்போ அந்த இடத்துல என்னது என்ன நினைக்கணுன்ற பயிற்சி இரு ஒழுங்காக இருந்தாலும் கற்பக மரத்து கீழே போகிற தகுதியே நமக்கு வரும் எல்லார் கையிலையும் கற்பக மரம் கிடைக்காது ஏன் தேவர்களுக்கு அதுவும் இந்திரன் பார்க்கடலாம் கிடைக்கும் பொழுது வந்த அந்த எத்தனை பொருட்கள் எ எட்டு வஸ்துக்கள் அஷ்ட வஸ்துக்கள் எட்டு வஸ்துக்களை என்ன பண்ணிட்டான் எல்லாத்தையும் அவன் வச்சுக்கிட்டான் யார் எடுத்து சேவேந்தான் என்ன அவனுக்கு என்ன சுயநலமா ஏன் எப்படி எடுத்து வச்சா கை கிடைச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அவன் அவன் ஆட்சியில இருக்கிறதுனால அவன் கையில இருந்தாலும் கைக்கு போச்சுன்னா அவர்கள் பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி என்ன பண்ணிருவாங்க கெடுத்துருவான் என்னது பாரிஜாத மலர் கற்பக ஐராவதம் என்ற யானை வெள்ளை அப்புறம் என்னது உச்சை என்ற வெள்ளை குதிரை அப்புறம் மகாலக்ஷ்மி அப்சரஸ்ரீகள் என்னது ரம்பா ஊர்வசி மேனகா போன்ற அப்சரஸ்ரீகள் இந்த ஒன்று என்னது காமதேவ் இப்போ எத்தனை வஸ்துக்கள் ஆச்சு அஷ்ட வஸ்துக்கள் வந்துருச்சா எல்லாம் வந்துருச்சா பாரிஜாத மலர் கற்பக இதெல்லாம் அந்த பார்க்கடலை கடையின் பொழுது வருதுன்னு சொல்கிறாங்களே எங்கேருந்து வருது நான் நம்முடைய ஆத்ம சாதனையில் நுண்மையாக செல்லும் பொழுது அந்த உள்ள இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஆற்றலாக வெளிப்படுது அதான் அஷ்டமா சித்திகள் அவ ஒவ்வொன்றும் வரும் பொழுது அதிகாரம் நாம கையில வச்சுருந்தோம்னா சின்ன குரங்கு கையில பூமாவில் கிடைச்ச மாதிரி இந்த சித்திகளை போட்டு சதைச்சிரும் நம்மகிட்ட இருப்பது டேஞ்சர் அப்ப இந்த சங்கல்பம் செய்யக்கூடிய தன்மை இருக்குல்ல அதுக்கு முதலேயே பயிற்சி பண்ணிடணும் நான் தூள சரீரம் அல்ல சுக்கும சரீரம் அல்ல காரண சரீரம் அல்ல இப்படி ஒவ்வொன்றா நெகேட் பண்ண ஒருத்தனுக்கு இந்த சித்தி வரும் பொழுது அவன் இதை என்ன ஒரு பொருட்டாக கூட என்ன பண்ண மாட்டான் கவனிக்க மாட்டான் ஞானிகளுக்கு சித்திகள் உண்டா இல்லையான்னு கேட்டால் சித்திகள் நூறு இருக்குது ஆனால் அவர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்பதனால் அதனுடைய பலன்களை யாரும் பார்க்கவே முடியாமல் போகிறது சரிதான அப்போ இந்த சங்கல்பம் செய்யாது இருப்பது தான் அந்த கற்பக மரத்து கீழே இருக்கிறது சித்திகள் கைவரப்பெறும் பொழுது இவன் எதை ஒன்றையும் இச்சிக்காது இருந்துவிட்டால் கற்பக மரத்துக்கு என்ன வேலை பேசாமல் கிடக்க வேண்டியதுதான் அது ஜடம் அப்போ அது என்னது ஜடம் இந்த கற்பக எது ஒன்று அந்த ஆற்றலை தருகிறதோ அதுவே நான்றப்ப நான் பெருசா கற்பகரம் பெருசா நான் தான் பெருசு அது இப்போ விளையாட்டா ஒரு படம் எடுத்தாங்க அரையன் முன்னூற்றி ஏழா அரையன் முன்னூற்றி ஏழில் கடவுள் கரெக்டான நம்பர் கரெக்டானா அப்படி ஒரு படம் எடுத்தாங்க பிரகாஷ் என்பவர் அதில் கடவுள்ன்ற ஒரு பாத்திரத்தை வந்தார் கஞ்சா கருப்பனும் இன்னொருத்தர் பேர் என்ன சந்தானம் ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு பசங்களாக வந்தாங்க ஒரு பேச்சலராக வந்தாங்க அது வழக்கமாக வேலை இல்லாத பட்டாதாரியோ வேலை இல்லாதவங்களுக்கு எத்தனை கஷ்டம் உண்டோ ஒரு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து இருக்கிறது சாப்பாட்டு கஷ்டப்படுறது வேலைக்கு போகிறது உள்ள பிரச்சனைகள் அவர்களுக்கு உண்டு இதில் ஒரு தடவை ரொம்ப மனசு விரும்பி போய் கடவுளை கண்டுபிடி திட்டுறாங்க கடவுளுக்கு பொதுவாக ரோஷம் வராது அன்னைக்கினோ என்று ரெண்டு பேருடைய புண்ணிய பரிபாகம் அவருக்கு ரோஷம் வந்துடுச்சு ரோஷம் வந்தால் நேராக வேற வந்துட்டார் அப்போ வந்து தான் கடவுள் என்று அவங்களுக்கு முதல்ல நிரூபணம் பண்ணுறார் நீ என்ன கடவுள்னால் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறன் கேட்டவுடனே அப்போ கேட்குறாங்க சிவபெருமானா விஷ்ணுவா இயேசுநாதராக எல்லாமே ஒவ்வொரு விதமாக காட்டுற அப்போ கடவுள்னு ஒத்துக்கிறாங்க அப்போ வரும்போது அவர் கையில் என்னவும் இருக்குது ஒரு அது வேணும் கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி ஒன்று வச்சுருக்கார் அப்போ அந்த கருவியை பற்றி விசாரிக்கிறாங்க இது என்னது என்னதுன்னு இவரும் அவங்களோடைய தங்கிக்கிறார் கடவுளும் அவங்களோடைய தங்கிக்கிறார் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார் இவருடைய நட கடவுளுடைய நடவடிக்கையில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கருவி ஒன்று கையில் இருக்குது அதன் மூலம்தான் அவர் வேண்டிய பொருள்களை எல்லாம் வரவழைக்கிறார் என்ன கேட்டாலும் கொடுக்குறார் அப்போது இவங்களுக்கு மனதுக்கு என்ன பட்டுருச்சு அப்போ இந்த கதை நம்ம கை கிடச்சிச்சுன்னா நாமளும் நிர்வாகிடலாம் கடவுள் ஆகிரலாம் நாம் என்ன வேணாலும் செய்யலாம்ட்டு ஒரு நாளை திருடிட்டாங்க அதை எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடியே போயிட்டாங்க அப்போ அந்த கடவுள் இருக்காரே அவர் தேடி பார்த்தார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு எங்கே தேடி பார்த்தார் அப்புறம் இவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுட்டார் அது வந்துடும் அவங்களுக்கு அது பயன்படாது எவ்வளோ லேஸாக சொல்லறார் அது திரும்பி வந்துடும் அது அவங்களுக்கு பயன்படாது அப்படின்ட்டார் இதுதான் அதை எடுத்துகிட்டு போனவனுடைய வாழ்க்கை எப்படி போன உடனே வீட்டுக்கும் போனால் என்னென்ன பொருள் உண்டோ எல்லாத்தையும் வேண்டிய வசதி வாய்ப்பு எல்லாம் உலகமெல்லாம் சுற்றி பார்த்தானுங்க ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு வறுமை இருந்துச்சு ஆனா இப்ப இந்த பொருள் இவங்க நினைச்ச பொருள் எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இந்த கொடுத்தவுடனே அவங்க குடும்பக்கு அந்தரகோலமா போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி சண்டை பிரச்சனை பெருசாகிடுச்சு அதுக்கு முதல்ல வறுமையாக இருந்தபோது கூட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பிள்ளை எல்லாம் ஒன்னா இருந்தாங்க இப்ப எல்லாம் வந்துருச்சு ஆனா எது மட்டும் நிம்மதி மட்டும் இல்லாமல் இவன் குடும்பத்தை விட்டுட்டு போனா போதும் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெறுத்துட்டாங்க வெறுத்துட்டு வந்து இது நம்ம குடும்பமே இப்படி ஆனதுக்கு எதிராக காரணம் பார்த்தா இந்த கரு இதாக காரணம் சொல்லிட்டு தூக்கி குப்பையில வீசிடறேன் எங்க வீசுறாங்க குப்பையில வீச அப்போ இவருடைய இருக்கக்கூடிய தெருவுக்கு பக்கத்திலேயே அது வீசப்பட்டதுனால கடவுளும் அதை எடுத்துடுறாரு எடுத்தாலும் அவருடைய போக்கு எப்படி இருக்குன்னா தான் இருந்த அந்த தங்கி இருந்த லாட்ஜ் அறை அந்த பகுதிகள் அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நேர்படுத்தி சீர்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டார் அதுக்குள்ள அப்போ கடவுள் என்ற தன்மை என்பது எதில் கிடையாது அந்த சக்தி பவரில் கிடையாது அவர்கள் வாழும் வாழ்க்கை முறையே இதுவாக இருக்குது அவங்க எங்கே இருந்தாலும் மனம் பரப்புவார்கள் எது தேவையில்லை அந்த பவர் கருவி அதனுடைய துணை தேவையே இல்லை வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் புரியுதா சான்றோர்களும் அது போலதான் அவர்கள் இருக்கின்ற இடம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சரியா அப்ப இந்த அணிமாதிரி சித்திகள் மனசுக்கு மனம் எவ்வளவு நுண்மையாகிறதோ சித்திகளெல்லாம் கைவரப்பெறும் சரியான ஆத்மவிசாரம் செய்த ஒரு ஆத்ம சாதகனுக்கு மாத்திரம்தான் இந்த சித்திகளை எளிதாக கிடக்க முடியும் அதனால் ஆவது ஒன்றுமில்லை என்ற எண்ணம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும் இல்லையா மற்றவர்களுக்கு அந்த அணிமாதிரி சித்திகளில் ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொண்டு மீண்டும் பிறவிச் சூழலே மாட்டிக்கொள்வார்கள் சரிதான அப்ப அணிமாதிரி சித்தியும் தவ நிட்டையும் யோகமும் தியானமும் சாரூவமுத்தியும் தரும் சாரூவமுத்தி இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அல்லது துவைத சித்தாந்தத்தில் என்ன இருக்கு முக்தியில் வகையான முக்திகள் பேசப்படுகிறது வைகுண்டத்தில் பிரஜா நதி அப்படின்னு அந்த நதி என்னது அந்த நதிக்கரையில் கொண்டு போய் விஷ்ணுவனுடைய தூதர்கள் கொண்டு போய் உற்றுவான் யார் வந்து முறைப்படி ஒரு வை ஸ்ரீ வைஷ்ணவராக வாழ்க்கை நடத்துகிறாரோ அவர்களை விஷ்ணு தூதர்கள் இறுதி காலத்தில் அழைத்து கொண்டு எங்கே போய் உற்றுவாங்க வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரஜா நதி கரையில் கொண்டு போய் விட்டுருவார் அது சாலோக்கிய முக்தி அந்த விஷ்ணு இருக்க லோகத்துக்கு போய் சேரலாம் படிப்படியாக அங்கிருந்து முன்னேறி அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் அங்கே தூ அங்கிருந்து பார்த்தா இறைவன் தெரிகிறார் ஸ்ரீவன் நாராயணன் அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போக முடியாது அதுக்கு சாமீபியம் பேர் அதுக்கு என்னது சாமீபிய முக்தி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இறைவனுக்கு சுத்தி வந்தாச்சுன்னா அவருக்கு என்னென்ன உருவம் உண்டோ அதெல்லாம் நமக்கும் கிடைக்கும் அதே சங்கு சக்கர கதாதாரியாக நம்மளுடைய உருவமும் இருக்கும் நல்லா இருக்கேன் இப்படி இருந்தா சாரூபிய முக்தி அதுக்கு என்ன பேரு சாரூபிய முக்தி ஆனா என்ன மட்டும் ஆமாம் நம்ம கூட்டணி அமைச்சரையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் கேபினட் அந்தஸ்தெல்லாம் உண்டு ஆனால் என்ன மட்டும் கிடையாது சென்ட்ரலைஸ்டு பவர் வச்சுக்கிடுவாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அமைச்சராக இருந்துக்கெல்லாம் அமைச்சருக்குரிய எல்லா சேலரி மற்றும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மீட்டிங்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிராஸ் செக் பண்ணி சொல்கிற இடத்துல கையெழுத்து மட்டும் போடணும் அதுக்கு அதாவது படைக்கும் தன்மை காக்கும் தன்மை அளிக்கும் தன்மை அவர்களுக்கு கிடையாது எது மட்டும் தான் உண்டு அவருடைய ரூபம் மட்டும்தான் உண்டு சாரூபிய முக்தி அடுத்து ஒரு முக்தி இருக்கு அதுக்கு என்ன பேரு சாயுஜிய முக்தி இறைவனுடைய திருவடி நீளலை சென்றடைதல் என சொல்றாருல திரு மா மாசில் வீணையின்ல கடைசியில் என்ன சொல்லாரு இறை ஈசன் எந்தன் இணையடி நீல அலைன்ற நிலைய நிழலில் சென்றுதான் அடையும் திருவடி திருவடியில போக முடியாது வேதாந்தம் தெளிவா சொல்லியிருக்காங்களா இல்லையா நாமெல்லாம் யாருன்னு சொல்லிருக்கு வேதாந்தம் சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் தானே சொல்லிருக்கு அப்ப சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் மனம் ஒருமுகம் பொழுது சலனமற்ற நீர்ப்பரப்பு அழுக்கற்ற தூய்மையான நீர்பரப்பு அதில் சூரியனுடைய பிரதிபிம்பம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு தெளிவாக தெரியும் ஆனா எப்படி தெளிவாக தெரிஞ்சாலும் சூரியனை போலவே அது இருந்தாலும் அது என்ன நிழல் தான் பிரதிபிம்பம் தான் டூப்ளிகேட் தான் அதுக்கு எதனுடைய தன்மை கிடையாது அப்ப இவங்க சொன்ன கதையில எல்லாமே இருக்கா அந்த சாரூபிய முக்தியில் என்ன உண்டுன்னு சொல்லிட்டாங்க அவனை போலவே உங்களுக்கு உருவம் இருக்கு ஆனால் என்ன ஆற்றல் கிடையாது படைக்கும் ஆற்றலோ காக்கும் மாற்றலோ அழிக்கும் ஆற்றலோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் கடைசில போய் சேர்ற இடம் எதை சாயுஞ்சிய முக்தின்றது எதுன்னு சொல்லிட்டாங்க இறைவனுடைய திருவடி நீளருக்கு சென்றடைவுதான் முடியும் ஒரு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு சித்தாந்தம் சொல்லுது சைவ சித்தாந்தம் சொல்லுது இறைவனோடு ஒருபொழுதும் ஜீவாத்மாக்கள் இரண்டரை கலக்க முடியாது களத்தல் பசு தனி பாசம் தனி பதி தனி இந்த பசுக்கள் பாசம் நீங்க பதியினுடைய நீழலை சென்றடைய முடியும் அதுக்குத்தான் அவர் திருவடியை பற்றி அப்படி பாடுறார் மாணிக்கவாச நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுது என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்கள் திருவடியை கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டாரா நாதெல்லாம் பல காலம் தவம் பண்ணி இறைவனுடைய திருவடி போய் அடையணும் ஆனால் மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் திருவடியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாராம் இந்தா அப்படின்னு சொல்லி அவரை கடை தேற்றுகிறான் அது புண்ணியவான் இல்லையா இங்கு என்னது இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை இறைவன் என்ன ஒரு சேவகணா எப்படி இருக்கானா நாம் வழிபடக்கூடிய அந்த பக்தியை மெச்சி பூலோகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு சிவருமான வீடுதோறும் போய் என்னுடைய திருவடிகள் எதுவும் வணங்கிக்கொள்னு சொல்லி போய் காமிக்கிறானா மற்றவங்களுக்கெல்லாம் தேவர்கள் வந்து இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு வந்தால் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மதப்பாதம் விண்ணோர்கள் போய் மகாதேவனை தரிசிக்க போகிறாங்களா அவனுடைய திருவடியை வணங்குறதுக்கு போனால் கால ரெண்டு என்ன பண்ணிக்கிறாரா பாத பின்னாடி திருப்பிக்கிறாரா ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு தந்தருள வந்தருளும் இந்த மூலோகத்தினுடைய அடியார்களுக்கு என்னுடைய திருவடியை நல்லா நமஸ்காரம் பண்ணிக்க உனக்குத்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல புற்பாதம் தந்தருளும் சேவகனை அதான் அந்த திருவம்பாவை பாட்டில் வருது அந்த வீடு வீடாக போய் அந்த பிள்ளைகளை எழுப்பிட்டு அந்த பக்தியை ஊற்றாங்க இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆத்ம சாதனையினுடைய தொகுப்பு தான் பார்க்கறதுக்கு காத்தியாயனி விரதம் மேற்கொள்ளும் பெண்களுடைய கதை போல தெரிந்தாலும் இது எதுபோல் உறங்கு இனித்தான் எழுந்தராக ஈதென்ன பேருறக்கம் நாம் இந்த பிறவி பிற உறக்கம் இல்லை பேருறக்கம் பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த உறக்கத்துக்கு என்னென்னு பேரு பேரு உறக்கம் நம்மளுடைய சொரூபத்தை பற்றி அறியாமை அதை இப்பயாவது அதிலிருந்து விடுபட்டு என்ன பண்ணிவிடு எழுந்து விடு என்று சொல்லக்கூடியது மார்கழி மாதம் காத்தியாயினி விரதத்திற்காக சொல்லப்பட்டது மாத்திரமல்ல இந்த ஜீவர்கள் அறியாமை வயப்பட்ட ஜீவர்கள் விழித்தழ வேண்டும் என்பதற்காக ஜீவன் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பாடல்தான் இருப்பாவையும் திருவம்பாவையும் அப்ப சாயுஜிய முக்தி நாலு வகையான முக்தி என்னென்னது சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் நான்கு வகையான முக்திகள் தியானமும் சாரூப முக்தியும் தரும் விசித்திர கருமங்கள் இந்த விசித்திர கருமங்கள்லாம் கர்மம் செய்து இவற்றை அடைய வேண்டும் நாம இந்த இதுவரைக்கும் சொன்ன மீதி எல்லாமே அதுக்கெல்லாம் கர்மம் தேவைப்படுகிறது தொழில் வயப்பட்டுத்தான் இவற்றையெல்லாம் அடைய முடியும் என்னென்னலாம் பக்தி வைராக்கியம் பரலோகம் அணிமாதி சித்திகள் தவனிட்டை யோகம் தியானம் சாரூப முக்தி இவற்றையெல்லாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் கர்மம் செய்ய வேண்டும் தரும் விசித்திர கர்மங்கள் அது சாதாரண கர்மம் இல்லை விசித்திர கர்மங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திராத அளவிற்கு கடுமையான சாதனைகள் செய்தால்தான் இவற்றை எல்லாம் அடைய முடியாது விசித்திர கர்மங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி புத்தினா ஞானம் மோகம்னா அறியாமை அறியாமையை நீக்கக்கூடிய ஞானம் தந்திடல் அருமையோ இங்க புத்தின்றதுக்கு என்ன எழுதிக்கணும் ஞானம் மோகமாத்திரம் தள்ளும்னா அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஞானத்தை தந்திடல் அருமையோ குருமூர்த்தி அப்ப இந்த அறியாமையை இந்த கருமங்களை என்ன பண்ணி ஞானத்தை கொடுத்து அல்லவா விசாரம் கட்டாயமா செய்யணுமா இவ்வளவு படிச்சுட்டு வந்தார் இல்லையா என்னது இது போலவே ஞானம் அடைய வேண்டும் என்றாலும் என்ன செஞ்சிடலாம் கர்மத்தை செய்து அடைந்து விடலாமே விசாரம் கட்டாயம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறேன் அதான் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி ஏன் இதுக்கு மட்டும் தனியாக ஸ்ட்ராக் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா உலகத்தில் விசித்திர கர்மங்கள் செய்து இத்தனையும் அடையிறப்ப ஞானத்தையும் ஏன் அடையக்கூடாதா இதற்காக விசாரம் ஆத்மவிசாரம் ஏன் செய்ய வேண்டும் பேர்களை அறியவே வேண்டினாள் மகனே கேள் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்ப தேரி செய்யினும் கருமங்கள் செய்யிலும்ரியாரே அருமையான ஒரு எக் கொடுக்கற வேடம் மாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் ய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகள் நின்றும் உயர்ந்த கம்ப ஆடியும் பல கருமங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாது ஒருத்தர் சிவாஜி கணேசன் போல நவராத்திரியில வேஷம் போட்ட மாதிரி போட்டிருக்கார் பார்த்தா சிவாஜின்னு கண்டுபிடிக்க முடியாது எது மாதிரியே இருக்கு நவராத்திரி படமா நவராத்திரி படத்துல வேஷம் போட்டிருக்காரு ராஜபார் ரங்கதுறையில வேசம் போட்டிருக்கார் திருவிளையாடல போட்டிருக்கார் அப்படியே அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அப்படியே பொருத்தமா இருக்கார் அப்ப வேடன் மாறிய பேர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள் கூடம் கூடம்னா மறைவாக இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடிய அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்தறியாமல் என்னதான் திருவிளையாடலில் சிவபெருமான வேஷம் போட்டிருந்தாலும் கொஞ்சம் அந்த படம் வசனம் பேசி கேப் போடுற நேரம் சிவாஜி மனுஷன் வெளியே போய் என்ன பண்ணுவார் அப்போ அவரை ஸ்மோக் பண்ணுவார் வேற பேச அவருடைய பாஷைன்னு ஒன்று இருக்கும்ல ஏ வந்துட்டிங்களா எங்கேருந்து ஒன்றுங்க அவரை வாங்க மாப்பிள்ளை போங்க ஏதாவது ஒரு பாஷை ஸ்டைல் வச்சிருப்பார்ல திருநெல்வேலிக்காரங்களாங்க எண்ணலை வந்தலையா வந்தையா போனையா அவருடைய எது வெளியே வந்துடும் இயல்பு அங்கே இங்கே வந்தால் வெற்றிக் கணை திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கே நக்கியதுன்னு சொல்ல பதிலுக்கு இவர் பேசுகிறாரே அந்த வசனங்கள் இங்கே இங்கே வந்தால் எப்படி அவருடைய கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் சீலம்னா குணம் சுபாவங்கள்னா இயல்பு குறிகள் ஆய்ந்து அறியாமல் அவருக்கு சேர்மான ஒரு ஜடாமுடி தூக்கி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஃப்ரீயாக கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்துருப்பார் இல்லையா ஆய்ந்து அறியாமல் அதை விட்டுட்டு அவரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நாம் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓடி குதித்து தலைகீழ் நின்று உயர்ந்த கம்பத்து ஏறி ஆடி பல கருமங்கள் செய்து பார்த்து அவரை என்ன பண்ண முடியாது இவர்தான்னு கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ இது வந்து எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு நபரை அடையாளம் கண்டுபிடிப்பதை பற்றி விஷயம் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் இதற்கே இந்த பாட்டுக்கே எடுத்துக்கலாம் நாமளே அதே சிவாஜி கணேசன் கேரக்டரில் நாம் சிவாஜி கணேசனாக இருக்கிறோம் நடிக்கிறோம் எத்தனை வேஷங்கள் மாறி போட்டாலும் எத்தனை வசனங்கள் நாம் பேசினாலும் நாம் யார் என்பது நமக்கு தெரியும் சிவாஜி கணேசன்தான் நாம் என்பது ஐயம் திரி தெரியும் ஆனால் ஒரு என்ன ஆயிருச்சு நான் அந்த கேரக்டரில் ஒன்றி போய் யாருன்னே மனசில் நான் தான் சிவபெருமான் தான் நினச்சிக்கிட்டுருக்கேன் வெளியே வந்தாலும் அதே கத்தில் என்ன பண்ணுறாரு வசனம் பேசிக்கிட்டே இருக்க புரியுதா அப்போ திரும்ப தன்னை என்ன ஞாபகப்படுத்திக்கணும் இந்த படத்துக்காக வசனம் பேசுவதற்காகத்தான் இந்த கேரக்டருக்கு தான் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கிற நான் எப்பொழுதும் எப்படி தான் இருக்கிற சிவாஜி கணேசனாகத்தான் இருக்கிறேன் எனக்கென்று ஒரு குடும்பம் உண்டு நான் இந்த நடிகர் தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் எப்படின்னு சொல்லி தன்னை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் என்ன பண்ணணும் தன்னை ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறிய வேண்டும் தன் தனக்கு தானே தன்னை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு தான் சிவாஜி கணேசன் என்ற இயல்பினை ஞாபகப்படுத்தினோம் ஒவ்வொன்னா தான் எப்படிப்பட்டவண்ண இந்த நடிப்பிற்காக எடுக்க எடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்குரிய வசனங்கள் அந்த இயல்புகளை பிரித்து பார்க்க வேண்டும் ரெண்டையும் பிரித்து ஆகவே நான் யாரு கிடையாது இந்த கதாபாத்திரத்தில் வந்த அந்த பாத்திரம் கிடையாது நான் சிவாஜி கணேசன் தான் முடிவுக்கு வரணும் இதுக்கு கருணங்கள் பயன்படாது நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு எது பயன்படாது ஓடியும் எனது குறிகள் ஆய்ந்தறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகள் உயர்ந்த கம்ப ஆடியும் பல கருமங்கள் செய்யலும் அவர் உண்மை தெரியாத இங்கே ப்ராப்ளம் என்னது மறந்து போனதான் ப்ராப்ளம் பொற அடையாளங்கள் பிரச்சனை இல்லை தன்னை யாராக எண்ணிக்கொண்டான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தை சற்று சிறிது நேரம் வந்து செல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தன்னை நினைத்து கொண்டான் அது பெர்மனண்டா தான் அந்த கதாபாத்திரம் தான் என்று எண்ணிக்கொண்டான் இப்பொழுது அதை மாற்றி நினைக்கணும் என்னது இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நினைப்பதற்கு முன்னாலும் நான் இருந்தேன் அப்ப என்னுடைய இயல்பு என்ன இந்த கதாபாத்திரம் ஏற்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் நான் இருக்கிறேன் அப்புறம் இது முடிந்தவுடன் நான் இருக்கிறேன் அப்ப என்னுடைய இயல்பு மூன்று காலத்திலும் ஒத்து போகக்கூடிய இயல்பு எது என்று ஆராய்ச்சி செய்துதான் தன்னைத்தான் என்று உணர வேண்டும் புரியுதா அதுக்கு வந்து கருமங்கள் செய்தால் எந்த பலனும் கிடைக்காது அந்த கருமங்கள் விசித்திர கருமங்கள் செய்தால் போன பாட்டில் சொன்ன எல்லாம் பக்தி வைராக்கியம் எனது பரலோகம் அணிமாதி சித்தி தவனிட்டை யோகம் தியானம் சாரூப முக்தி இதெல்லாம் அடையலாம் ஆனால் எது மட்டும் அடைய முடியாது அவர் உண்மை தெரியாதே. தன்னை தான் என்று அறிந்து கொள்வதற்கு கருவங்கள் ஒரு பயன்படாது என்ன மட்டுந்தான் இருந்தோம் கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறிதலே தன்னை ஞாபகப்படுத்தும் நமக்கு தான் குறிகள் நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தோன்றும் மூன்று தாமும் காலமோர் மூன்றும் கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆலம கடவுளானை அவைக்கலாம் சாட்சியே அதுக்கப்புறம் அதுக்கடுத்த பாட்டு எல்லாம் என்னை கண்டறியும்னை அறிவேன் என்று சொல்லே சுமாம் ஜோதிக்கு ஜோதி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தனை கொண்டேதான் அல்லாமல் பதினொன்றானும் அவனிடத்து உண்டோ பாராய் அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டெண்டென்னும் அறிவற்ற குதக்கமூடற்கு அணவத்தை பலமாய் தீரும் அறிவடு பொருள் நீ அல்லை அறிவடா பொருள் நீ அல்லை அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீயே மதுரமாம் கட்டி சுட்ட மா பணியாரமெல்லாம் மதுரமே ஆக்கியதற்கு மதுரம்தான் சுபாவமன்றோ அது இது என்னும் ஜடங்கள் அறிவாக அறிவைத் தந்தே அது இது இரண்டும் ஆகா அவம்பொருள் அறிவாய் நீயே இப்படி என்னது நம்மளுடைய ஸ்வரூபத்தை பற்றிய தெளிவு ஆத்ம விசார தெளிவு இருந்து கொண்டே இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் தன்னை யாரென்று உண்மையை அறிந்து கொள்ளலாம் மாறாக கருமங்கள் செய்தால் மீண்டும் மீண்டும் பந்தத்தை ஏற்படுத்தும் பிறவி பிணியை ஏற்படுத்தும் அடுத்து இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி நிரண்டு பாட்டுக்கு அதை பிற்பகலில் பார்த்துக்கலாம் இந்த அளவில் இது நிறைவு செய்வோம் அந்த நிலா எந்த நாக்காவான எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும்